ஏழாவது நாள் உரையை தொடங்குகின்றோம் உலகத்தை எல்லாம் ஒரு தராசு தட்டில் வைத்து ஒரே ஒரு ஊரை இன்னொரு தராசு தட்டில் வைத்தால் இந்த ஒரே ஒரு ஊர் இருந்த தராசு தட்டு கீழே இருக்குமா உலகமல்லாம் இருக்கிற தராசு தட்டு மேலே போயிருவாங்க அது எந்த ஊர் நாயன்மார்களால் பாடப்பட்ட இருநூத்தி எழுபத்தி ஆறு திருத்தலங்களில் ஒரு ஊரை ஒரு தராசுத்தட்டில் வைத்து மீதி உலகத்தை இன்னொரு தராசு தட்டில் வைத்து தூக்கி பார்த்தால் இந்த ஒரு ஊர் இருந்த தராசத்தட்டு கீழே இருக்குமா மற்ற எல்லா ஊரும் இருக்கிற தராசத்தட்டு மேலே போயிடுமா அது எந்த ஊர் அந்த ஊர்ல தான் இன்னைக்கு நம்ம வரலாறு தொடங்குகிறது உலகம் ஒரு துளையா தானோர் துளையா துளைனா தராசு கட்டுங்கோலால் தராசல தான் தகை வைத்தே தென்னவன் நான் கூட நகர் ஒரு ஊருக்கு நான்மாடக்கூடன்னு பேரு மதுரை நான்கு மேகங்கள் கூடினதுனாலே நான் பாடக்கூடல் உலக பரிபாடல் இருக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பாடப்பட்ட சங்க இலக்கியம் பரிபாடல் எட்டு தொகையிலே ஒன்று பரிபாடல் பரிபாடல் இந்த பாட்டு உலகத்தை ஒரு பக்கம் வச்சு மதுரையை ஒரு பக்கம் வச்சு தூக்கி பார்த்தா மதுரை தராசு கீழே இருக்குமா உலகத்தராசு மேலே போயிருமா அப்பா அவளது பெருமை மதுரையிலே ஒரு கலெக்டர் ரோஸ் பீட்டர் ரோஸ் ஒவ்வொரு நாளும் சித்திர வீதியை சுற்றுவார் மதுரை மீனாட்சி கோயிலை சுத்தி வீதிகள் ஒழுங்கா இருக்கும் கோயில் இருக்கும் கோயில சுத்தி முதல்ல உள்ள வீதிக்கு நாலு பக்கம் ஆடி வீதின்னு பேரு தெற்காடி வீதி வடக்காடி வீதி மேற்காடி வீதி கிழக்காடி வீதி அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற நாலு வீதிக்கு சித்திர வீதி மேற்கு சித்திர வீதி கிழக்கு சித்திர வீதி தெற்கு சித்திர வீதி வடக்கு சித்திர வீதி அதை சுற்றி இருக்கிற வீதிக்கு ஆவணி மூல வீதின்னு பேரு தெற்காவணி மூல வீதி வடக்காவணி மூல வீதி அதே மாதிரி அதை சுற்றி இருக்கிற நாலு மாரட்டு வீதின்னு பேரு அதை சுற்றி இருக்கிற நாலு வீதிக்கு மாசு வீதி இன்னு பெறும் இருக்கிற நாலு வீதிக்கு வெளி வீதி இன்னு பெரும் ஆக ஒரு தாமரை கூவில நடுவில் முட்டு இருக்க சுற்றி வர தாமரை இதழ்கள் நாலு பக்கமும் இருக்கிற மாதிரி மதுரையிலே மீனாட்சியினுடைய திருக்கோயில் நடுவிலே இருக்க ஒவ்வொரு தெருவாக இருக்கிறது அதனால ஒருத்தர் சொன்னார் மதுரைக்கு வழி வாயிலே வாயில்ன்னு என்ன அர்த்தம் வாயில போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு அர்த்தம் இல்லை வாசல் தெற்கு வாசல் கிழக்கு வாசல் மேற்கு வாசல் வடக்கு வாசல் ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சு பண்ணலாம் எது தெற்கு எது வடக்குன்னு தெரியணும் அது முக்கியமில்ல தெரிஞ்சால் கண்டுபிடிச்சு போடலாமா இந்த மதுரையிலே பீட்டர் ரோஸ் சித்திர வீதியை சுற்றுவார் ஒரு குதிரைகளை ஏறிக்கொண்டு சுத்துவார் காலில் செருப்பு போட்டு கொண்டு சுத்துவார் அவரை பொறுத்த மட்டில் மேரியும் மீனாட்சியும் ஒண்ணுதான் எப்படி கும்பிடுகிறாரோ மீனாட்சியமும் கோயிலுக்குள்ள போக கூடாதவர் வெளியே நிற்பார் கோபுரத்தை பார்ப்பார் அப்படியே கும்பிடுவார் கோபுர தரிசனம் பாவ விமோச்சனம் கும்பிட்டார் மனசார கும்பிட்டார் பக்தியோட கும்பிட்டார் ஒரு தன்னுடைய வீட்டில படுத்து தூங்குகிறார் அது ஒரு சின்ன அவுட்ஹவு அந்த இடத்துல படுத்து தூங்குகிறார் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அப்படி தூங்குகிற பொழுது மழை கொட்டுகிறது நல்ல தூங்கினவரை யாரோ தட்டி எடுப்புறாங்க பீட்டர் ரோஸ் முடித்து பார்க்குறார் எதிர்த்தாப்புல ஒரு அழகான பொண்ணு நீல நிறத்து பொண்ணு ஒரு பச்சை பாவாடை ஒரு பச்சை சிற்றாடை விபூதி குங்குமம் இவரை பார்த்து அப்படியே சிரிக்குது இவருக்கு இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்தாப்புலே இருக்கு யாருன்னு தெரியல தூக்க கலக்கம் குளிச்சு பார்த்தார் இங்கே வா அப்படின்னு கையாமி காட்டுது எந்திரிச்சார் சூவ மாட்டிக்கிட்டார் வெள்ளக்காரர் இல்லையா சூவ மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டு பின்னாலேயே போறார் அந்த பொண்ணு கவலைப்படாமல் முன்னாலே அப்படியே போகுது காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை கொழுங்க முத்து மாலைகள் அசைய அந்த பொண்ணு முன்னாலே போகுது இவர் பின்னாலேயே போறார் அந்த இடத்தை தாண்டி வெளியில் பெரிய காம்பவுண்டு தோட்டம் அதை தாண்டி கேட்டு கேட்டு கிட்ட போன உடனே நின்று ஒரு பார்வை பாக்குது கும்பிடணும் போல தெரியுது ஆனா சின்ன பொண்ணு எப்படி கும்பிடுறது கும்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு சத்தம் கேட்டுது இவர் படுத்திருந்த கட்டணத்து மேலே இடி விழுந்து விட்டார் மலையில கட்டணம் முடிஞ்சு போச்சு அவருக்கு எப்படி இருக்கும் நான் இன்னேரம் உள்ள தூங்கி இருந்தேன்னா முடிஞ்சிருக்கும் நாளைக்கு பத்திரிகையில பக்கம் பக்கமா போடுவான் யோசிச்சு பாருங்க இந்த பொண்ணு என்னை காப்பாற்றி விட்டது இது யாரு இது மீனாட்சி அம்பாள் பராசக்தி என்னை காப்பாற்றி விட்டாள் அப்படியே ஓடி வந்தார் கோயிலுக்கு வந்தார் வாசப்படிகளை விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார் தாயே என்னை காப்பாற்றி விட்டு அம்மா வேற யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் எல்லா பிறவிகளுக்கும் தாய் நீதான் கண்ணீர் விட்டு பக்கத்துல பார்த்தவனுக்கு ஒரு ஆக்சிடண்டா மூணு நாளைக்கு சாப்பாடு இறங்காது கொஞ்ச நேரம் ஆகியிருந்தா கதை முடிஞ்சிருக்கும் அவள் காப்பாற்றினாள் உடனே என்ன பண்ணா தெரியுமா தாயே நான் கூட செருப்பை போட்டுக்கிட்டு தான் உன் கோயில சுத்தி வருவேன் குதிரையில ஏறித்தான் சுத்தி வருவேன் நீ நடந்து வந்தேன் என் மனமாகற கல்ல முருகா உன் திருவடியாகிற தாமரை பட்டா அந்த தாமரைக்கு வலிக்காதா நினைக்கிறார் இவர் அம்மா உன் காலுக்கு நான் செருப்பு பண்ணி போடுறேன் தங்கத்தினால செருப்பு நூத்தி அறுபத்தி எட்டு கற்கள் ஒவ்வொரு செருப்பலையும் மாணிக்கம் மரகதான் வைர வல்லூரியெட்டு கல் இதுல நூத்தி அறுபத்தெட்டு விலை மதிக்க முடியாத கற்கள் தங்கத்தினால ரெண்டு செருப்பு ஒரு ஜோடி தயார் பண்ணி அதுல பீட்டர் ரோஸ் காணிக்கையின் எழுதினார் பீட்டர் ரோஸ் அன்பளிப்பு இல்லை அன்பளிப்பு கொடுக்க நம்மையாரு பீட்டர் ரோஸ் பரிசு இல்லை பீல்டர் ஆடி மாதம் பூர உற்சவத்தில் எட்டாம் திருநாள் மீனாட்சி குதிரையில் வர்ற பொழுது ரோஸ் செருப்பை அணிந்து வருவாள் பர்க்கத்தில் நின்று பார்க்கலாம் நான் பார்த்திருக்கேன் அதனால சொல்றேன் நாலு ஆடி வீதியையும் சுத்தி அம்பாள் வர்ற பொழுது கார்ல அந்த செருப்பு பீல்டர் ரோஸ் காணிக்கை பல பலன் இருக்கு இன்னைக்கு எத்தனையோ கோடி போறோம் என்ன பண்ணிட்டான் பீட்டர் ரோஸ் கிடையாது ரோஸ் பாண்டியன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இறந்ததுக்கு அப்புறம் மீனாட்சி கோவில் பார்த்தபடி சர்ச்சில் என் உடம்பு அடக்கம் பண்ணணும் அதே மாதிரி மேட்டு பொ அந்த இடத்துல ஒரு சர்ச்சில் மீனாட்சி கோயிலில் பார்த்தபடி அவர் உடம்புல அடக்கம் பண்ணாங்க எந்த ஊர் மதுரை சொக்கலிங்க பெருமான் இருக்கக்கூடிய இடம் இருக்கே அந்த இடம் வந்து பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னால் பிடிச்ச அப்படியே இருக்கான் பெருமானுடைய திருமேனி கால் கீழ்ப்பகுதி எங்கே இருக்கும் கும்பாபிஷேகத்துக்காக தோண்டி தோண்டி பார்த்தார்கள் தோண்ட தோண்ட சிவலிங்கம் கீழே போய்கிட்டே இருக்க தவிர எங்கேயுமே முடியலை எடுக்க முடியாது போய்கிட்டே இருக்கார் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா சொல்றார் பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னால முடிச்சு இவர் இப்படித்தான் இருக்கிறார்னு கணக்கு போட்டு பார்த்தா தெரியதுங்கிறார் முளைத்தானே மூவருக்கும் முன்னே தோன்றி அப்பர்சாமி சொல்றார் அது முளைச்சலிங்கம் ஐயா நீங்க வச்சலிங்கம் இல்லை கும்பாபிஷேகத்துக்கு வச்சலிங்கத்தை எடுத்து அஷ்டவந்தனம் சாத்தலாம் இது ஒண்ணு முடியாது அப்படியே இருப்பார் சொக்கலிங்க பெருமான் மாலிகாகூர் சண்டைக்கு வந்து எல்லாரையும் ஜெயிச்சா அவனுக்கு நோக்கம் என்ன தெரியுமல்ல இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள போய் இந்த சொக்கலிங்க பெருமான் இந்த திருமேனி இந்த சிவலிங்கத்தை உடைக்கணும் அவனுக்கு எப்படி ஒரு எண்ணம் பாருங்க புறப்பட்டு வந்துட்டான் இந்த கோயிலில் இருந்த அர்ச்சகர்கள் என்ன பண்ணாங்க இந்த சிவலிங்கம் பரம்பரை எத்தனையோ வருஷமா இருக்கு இதுக்கு எந்த கஷ்டமும் வந்துடப்படாது இதுக்காக என்ன பண்ணாங்க சிவலிங்கத்துக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி நல்ல மாலை எல்லாம் சாத்தி ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சு தூபத்தை ஏற்றி வச்சு அதுக்கு முன்னால் ஒரு சுகத்தை எழுதி விட்டாங்க சுகத்துக்கு முன்னால் இன்னொரு சிவலிங்கத்தை வச்சுட்டாங்க புரியறாப்பில் சொன்னால் ஒரு டூப்ளிகேட் சிவலிங்கத்தை வச்சு சிவலிங்கத்தில் என்ன டூப்ளிகேட்டுங்க புரிகிறதுக்காக அப்படி சொன்னேன் முன்னால் வச்சு விட்டாங்க அதுக்கு பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அவன் அங்கே இருந்து வந்தா பார்த்தா இந்த ரெண்டாவதாக வச்ச டூப்ளிகேட் சிவலிங்கத்தை ரெண்டாக உழைச்சிட்டாங்க ஆவடை வேற சிவலிங்க வேற இன்றைக்கி அது அங்கே இருக்குது அவன் வேலை முடிஞ்சு வச்சுட்டு போயிட்டான் ஏறத்தாழ ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் குமாரகம்பண்ண உடையாருன்னு ஒரு நாயக்கர் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலெல்லாம் திறந்தார்கள் அது வரை மூடி கடந்த கோயிலை ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் திறந்தார்கள் திறந்து உள்ள போய் பார்க்கறாங்க அந்த சுவரு சுவரத்தை இடித்தார்கள் சொத்துக்குள்ளே சிவலிங்கம் அப்படியே இருக்கு போட்ட மாலை வாடாம இருக்கு ஏற்கன தீபம் எஞ்சிட்டேரு இதெல்லாம் இங்க இருக்கார் இருக்கு எழுதியிருக்காங்க சீதள புத்தகம்னு கோயில்ல ஒன்று இருக்கு மீனாட்சி அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியெல்லாம் அங்க இருக்கு இதெல்லாம் எந்த ஊர் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் இப்போ நம்ம கதை மதுரையிலே தொடங்குது அம்பாளுக்கு பெருமை சிவபெருமானுக்கு பெருமை சங்க புலவர்கள் எல்லாம் இருந்த ஊர் மதுரை சங்கப்புலவர்களுக்குள் தன்னையும் ஒருவனாக பெருமான் அடையாளம் காட்டிக்கொண்ட ஊர் மதுரை திருமுறை ஆசிரியர் பெருமக்களுள் தன்னையும் ஒருவனாக பெருமான் ஆக்கி ஊர் மதுரை சிவபெருமானுக்கு பெருமனண்ட் அட்ரஸ் எது தின ஊர்ல இருக்கார்ல காஞ்சிபுரமா காசியா எத்தனை ஊர்ல இருக்கார் எல்லா ஊர்லயும் சிவபெருமான் இருக்கார் எது அவருக்கு மன்னிய இடம் மன்னியன்னா நிலை பெற்ற அர்த்தம் சேரமான் பெருமானுக்கு ஒரு சீட்டு எழுதி அனுப்பிச்சாராம் அந்த சீட்டில் எழுதுகிறார் சிவபெருமான் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம் அண்ணம் பயில் தொழில் ஆலவாயில் ஆலவாயின்னா மதுரை மதுரையில் நிலைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் எழுதக்கூடிய ஓலை அப்ப நிலையா இருக்கிற இடம் மதுரை சிவபெருமான் எழுதுவாரே ஆனால் நம்ம அதுக்கு மேல பெருமையை மதுரைக்கு வருகிறார் சம்பந்தம் வருகிறார் சேக்கரார் எழுதுகிறார் பாண்டிய நாட்டுக்கு வந்தார்னு எழுதல வேதாரண்யத்திலிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்ன வேதாரண்யன் தமிழ்நாடு இல்லையா சோழ நாடு இல்லையா பாண்டிய நாடுதான் தமிழ்நாடு பழைய காலத்தில் அதனால சேர்கிலா சுவாமி பன்னெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எழுதுகிறார் வேதாரண்யத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் பாண்டிய நாடுதான் தமிழ்நாடா எவ்வளவு பெருமை பெரியவராணத்தில அந்த மதுரையிலே ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு மூர்த்தி நாயனார்னு பேர் இன்னைக்கு நான்கு வரலாறுகளை பார்க்க இருக்கிறோம் மொத்த அறுபத்தி மூன்று அடியார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் ஆக மொத்தம் எழுபத்தி ரெண்டு வரலாறு பெரிய புராணம் எழுபத்தி ரெண்டு வரலாறு நம்ம இப்போ மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் இந்த நாலு பேரை பார்க்க போறோம் ஒன்று மூர்த்தி நாயனார் ரெண்டு முருகநாயனார் மூன்று உருத்திட பசுபதி நாயனார் நான்கு திருநாளை கோவார் நாயனார் நாலு பேரை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் அந்த நாலு பேருக்கு நன்றி அப்படிங்கிறமே இந்த நாலு பேரை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதல்ல மூர்த்தி நாயனார் அவர் சொல்ல வந்த சுந்தரமூர்த்தி சுவாமி மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படிங்கிறார் மும்மையினா என்ன அர்த்தம் ஒன்னு திருநீர் இன்னொன்னு ருத்ராட்சம் மூன்று ஜடாமுடி இந்த மூன்றையும் வைத்துக் அரசாண்டவர் மூர்த்தி வேற ஒண்ணு மணிமகுடம் கிடையாது மணிமால கிடையாது ஜடாமுடி திருநீரு கழுத்துல ருதுராட்சம் இந்த ருத்ராட்சத்தை கழுத்துல போட்டு தினம் அந்த தண்ணீர் படுமானால் கழுத்துக்கு மேலே உள்ள பகுதி எந்த வியாதிக்கும் உட்படாது அது ஒரு மருந்து ரு தலையில போட்டு உட்கார்ந்தா அந்த இடத்துக்கு பாம்பு வராது நல்ல ருத்ராட்சா அருமையான ருத்ராட்சி தண்ணியில் மிதங்கப்படாது என்ன அர்த்தம் டூப்ளிகேட் அர்த்தம் ரெண்டு காலனா அந்த காலத்து ஓட்ட காலனா பெரியவங்களுக்கு தெரியும் அதை வச்சு ருத்ராட்சாசி இதெல்லாம் அதுக்கு டெஸ்ட் ருத்ராட்சி கிடைக்குது நேபாளத்தில் கிடைக்குது நேபாளத்தில் ருத்ராட்ச மரமே இருக்கு மலேசியாவுல கோலாலம்பூர்ல ஒரு இடத்துல ருத்ராட்ச மரம் இருக்கு அங்க இருக்கு நேபாளத்துல நிறைய காட்மண்டில் ருத்ராட்ச மரம் இவ்வளவுக்கு பட்டை இந்த பட்டையை நம்மளே வாங்கி உரிச்சா உள்ள அஞ்சு முகமோ ஆறு முகமோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா ஒரு முகமோ இருபத்தோரு முகம் வரைச்சு கிடைக்கும் கோயிலுக்குள்ளே பெருமானுக்கு நிறையா நேபாளத்துல நீங்க கும்பிட்டீங்கன்னா ஒருவர் நான் கைலாஷ் யாத்திரை போற பொழுது மூணு நாள் சேர்ந்தாக்குல போய் கும்பிட்டேன் காட்மண்ட் சிவபெருமான் பசுபதிநாதர் அந்த ஆளு மூணு நாளும் எங்களை பார்த்தார் நாங்க மூணு நாளும் சிவபுராணம் சொன்னான் ஒரு நாற்பது பேர் அவருக்கு என்ன தோன்றுச்சோ தெரியல இந்த மூணாவது நாள் அங்க இருந்து ஒரு ஏழு எட்டு ருத்ராட்ச மாலை எடுத்து தூக்கி வீசினார் என் கழுத்துல ஒரு மாலை விழுந்தது பகவானேன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் நாங்க அஞ்சாறு பேரு ஆளுக்கு ஒரு மாலை விழுந்தது ருத்ராட்ச மாலை ருத்ராட்சம் ருத்ரனுடைய கண்கள் கண்ணீர் அதிலிருந்து வந்தது சிவமணின்னு பேரு கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருந்தா அந்த ஆளு சிவனுக்கு சமானம்னு எழுதுறார் ஆறுமுகனாவதர் பழைய இந்து மத பால பாடம் அதை வாங்கி பார்த்தீங்கன்னா திருநீரு ருத்ராட்சம் எல்லாத்துக்கும் உள்ள பெருமை தெரியும் இன்னொன்று திருநீர் நமக்கு நல்லா தெரியும் மந்திரமாவது நீரு மாணவர் மேலது நீர் பழனிக்கு பாதையாத்திரை போற பொழுது நூத்தி கிலோமீட்டர் நடப்போம் காலெல்லாம் கொப்பளம் எந்த மருந்தும் கிடையாது திருநீர் திருநீட்டை எடுத்து கொழைச்சு காலில் காப்பு திருநீட்டு காப்பு பூசிடுவான் விருவிருன்னு இழுக்கும் ஒரு கஷ்டமும் கிடையாது எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் போகலாம் சார் உள்ளங்காலில் திருநீற்ற பூசலாமா அப்போ பூசலாம் உள்ளங்கால் ஒன்றும் பண்ணாது ராத்திரி படுக்கிற போது திருநீற்ற தண்ணியில குழைச்சி நிறைய அப்படி பத்து போட்டுக்கிட்டு படுத்துடுவோம் காலம்பர கால் சரியா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நல்லா நடந்து போகலாம் எந்த வியாதி வந்தாலும் சரி காய்ச்சல் வந்தால் திருநீற்ற கலக்கி குடிச்சிருவான் அவ்வளவுதான் மருந்து திருநீற்றில் மருந்திருக்கு தெரியுமா மருந்து வேண்டிடில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை அந்த திருநீரு இரண்டாவது மூன்றாவது ஜடாபுடி சிவபெருமானுக்குரிய ஜடை சடை எதுக்கு அடையாளம் தெரியுமா கருணைக்கு அடையாளம் கங்காதேவி சிவபெருமான் தலையில பாய்கிறாள் பகிரதன் தவன் செய்தான் கங்கை சொன்னால் நான் பாய்வேன் பாதாளத்துல போய் அழிச்சு தள்ளிட்டு அடக்கக்கூடிய கங்கையினுடைய வேகத்தை அடக்கக்கூடிய ஆற்றல் உலகத்திலேயே ஒரே ஒரு ஆளுக்குத்தான் உண்டு அது சிவபெருமான் அவரை குறித்து தவன் செய் பகிரதன் தவன் செய்தான் சிவபெருமான் காட்சி கொடுத்தார் கங்கையை தாங்க வேண்டும் சரி சடையை விரிச்சு போட்டுக்கிட்டு நின்னானா கங்காதேவி சேர்த்து அடிச்சுக்கிட்டு சேர்த்து அடிச்சுக்கிட்டு பாதாளத்துக்கு போயிடமா பாய்ந்தாள் எம்பெருமான் ஜடையை விரித்தால் சடையைக்குள்ள போனால் வெளியில வர முடிகல சிக்கொண்டு விட்டாள் இறைவர் சடா மகுடத்துள் கங்கை அடங்கும் காலமே கொள்ளவர் பாடுறார் குடத்தில் கங்கை அடங்கும் அடங்குமா குடத்தில் கங்கை அடங்கும் பாடினார் கங்கை அடங்கும் அப்படியே அடங்கி போச்சு பகிரதன் தவிச்சான் வந்த கங்கையை காணுமே நான் சிவபெருமான் முடியில ஒன்னே ஒன்னு லேச அப்படி எடுத்து விட்டாரு அது வழியா பாஞ்ச கங்கைதான் இன்னைக்கு இவ்வளவு வேகமா பாஞ்சிட்டு இருக்கு அப்போ சடை எதுக்கு அடையாளம் கருணைக்கு அடையாளம் உலகத்தை அழைத்திறேன் என்று ஆணவத்தோடு வந்த கங்கையை தாங்கி நமையினாலே அவனுக்கு சடையான்னு பேரும் சடையாய் என்னும் சரணி என்னும் ஞானசம்பந்த சுவாமி தேவாரம் சடையானே தளராளி தயங்கு மூயிலை சூழப்படையானே பரஞ்சோதி பசுவதி மல விடையானே விரிபொழி சூழ் பெரும் யாரு பாருங்க பாட்டு மாணிக்கவாசக சுவாமி திருவாசகம் சடக்கி அவ்வளவு பெருமை இந்த மூன்றை மட்டும் வைத்துக் கொண்டு அரசாண்டவர் மூர்த்தி நாயனார் அதனாலே அவரை மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும்படியே இப்போ நம்ம வரலாற்று கொள்ள போனோம் சேகரிதார் சுவாமி பாண்டி நாட்டு பெருமையை பாயாற பாடுகிறார் பாண்டி நாட்டுல புதிய காற்று தெற்கில் இருந்து அடிக்குமானோம் தெற்கு பேரு கலைப்பா காட்டீங்குமா இன்னொரு அர்த்தம் பாடுறவன் அதை பார்த்து தான் ஆடுவாங்க பாடுற ஆடு தமிழ் எங்க இருக்கு தமிழ் தெற்கு தானே இருக்கு பாடக்கூடிய தமிழ் தெற்கு இருக்கு நடராஜா தெற்கு நோக்கி நிக்கிறானா பழைய பாடல் இதெல்லாம் அந்த அப்படிப்பட்ட நாடு மேன்மை தெய்வ தமிழும் தரும் ஈரம் தென்றல் காற்றும் மனத்தோடு ஈரமாயிருக்கும் செந்தமிழும் மனத்தோடு ஈரமாயிருக்கும் அப்படிப்பட்ட இடம் தெய்வ தமிழ் வளர்ந்த மதுரை தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் திருவிளையாடல் தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்டபாலும் அந்த தமிழ் சொல் தமிழ் வழங்கக்கூடிய இடம் பாண்டி நாடு பாண்டி நாட்டில் அற்புதமான தமிழ் சொல்கள் உண்டு பைய ஒரு சொல் ஏ பையப்போ பையப்போனா என்ன அர்த்தம் மெதுவா போ அர்த்தம் பைய பைய கொடுக்கலாம் கடன் தானே வாங்கிருக்கீங்க பையன் கொடுக்கலாம் அப்படின்னா மெதுவாக கொடுக்கலாம்னு அர்த்தம் கையில் வச்சிருக்கிற பையன் கொடுக்கலாம்னு அர்த்தம் இல்லை இதெல்லாம் பழைய சொற்கள் அது காவணம் காவணம்னா என்ன சோலை மேலே முழுக்க கொட்டையை மாறி போட்டால் காவணம் இதெல்லாம் அற்புதமான தமிழ் சொற்கள் பாண்டி நாட்டில் மொழியில் இசை பெண்கள் குரலில் இசை அது பாண்டி மும்பை புவனங்களில் மிக்கதன்று தெரியுமா அங்கேதான் சங்கம் இருந்தது அங்கேதான் திருவாலவாயில் எம்பெருமான் இருக்கிறார் அங்கேதான் கால் மாறி எல்லா ஊர்லையும் இடது தூக்கி வலது ஊன்றி ஆடக்கூடிய பெருமான் மதுரையிலே இடது பாதத்தை ஊன்றி வலது பாதத்தை தூக்கி ஆடினார் இன்னொரு கால வலுவா இல்லையா ரெண்டு காலையும் தூக்கணும் என்னத்துக்காக அப்போ ஊன்றுகிற கால் எது இங்கே எடக்கால ஊன்றினாரா அம்பாளுக்கு தன்னுடைய உடம்பை தாட்சாயணியாய் இருந்த பொழுது அறுபத்தி நாலு பகுதிகளாக வெட்டினாள் தட்சனுக்கு எனக்கு வேண்டாம் அவன் ஆணவத்தாரன் சிவனை மதிக்காத வேண்டாம் உடம்பு அறுபத்தி நாலு கூடுகளாக வெட்டினாள் இந்தியா கூட வீசினாள் மதுரையிலே இதய பகுதி வந்து விழுந்தது மீனாட்சியினுடைய இதயம் மதுரை தாட்சாயணியின் இதயம் வந்து விழுந்தது மதங்க முனிவர் அதை பார்த்தார் மேல ஒரு பிரதிஷ்ட அம்பாள் விக்கிரகத்தை பச்சை கண்டு பச்சை மரகத கண்டு கையினாலேயே பிடிச்சார் இன்னைக்கு மதுரை மீனாட்சி போய் பாருங்க அந்த திருமேனி அவளது வலுவழுப்பா இருக்காது சொர சொறப்பா இருக்கும் கிட்ட போய் பார்க்கணும் பார்த்தாதான் தெரியும் கையினாலேயே பிடிச்சாராம் பிடிச்சு நிறுத்தி விட்டாராம் மதங்க முனிவர் அமைத்த மையினாலே மாதங்கி இன்னும் வேறு ராணியா இருந்த மையினாலே ராஜ மாதங்கி ஆறு வேலைக்கு ஆறு கோலங் காற்றக்கூடியவள் மீனாட்சி காலையில அஞ்சரை டு ஆறரை ஒரு ஒரு தோற்றம் ஒவ்வொரு தோற்றங்கள் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பார்த்தா சியாமலைன்னு அவளுக்கு பேரு அப்பத்தான் இந்த நீல மேரியோட அழகா இருப்பாள் சியாமலா பீட நிலையே அதுக்கு பேரு சியாமலா பேரு அறுபத்தி சக்தி பீடங்களில் சிறப்பானது சியாமலா சிவபெருமான் அம்பாள் மீனாட்சி சங்க புலவர்கள் திருமுறை ஆசிரியர் பொன்னும் மெய்ப்பொருளும் தரக்கூடிய பெருமான் உள்ள ஊர் மதுரை சேர்க்கலார் சுவாமி மதுரைக்கு இவ்வளவு முன்னுரை கொடுக்கிறார் அப்புறம் அந்த மதுரையிலே வணிகர்குலம் வணிகர்கள் நகரத்தார்கள் சொல்றோமே இவங்க காவிரிப்பும் பட்டத்திலேருந்து வந்து பல ஊர்களில் கொஞ்சம் கொஞ்சமா பரவின காலம் மதுரையிலே வணிகர் குலம் உகைத்து எல்லா அறுத்தார்கள்த்துட்டுக்களையும் விட்டார்கள் இருகண்ட மனுஷனுக்கும் குரங்குக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு நீங்க நினைக்கிற வித்தியாசத்தை நான் சொல்லல வேற வித்தியாசம் உண்டு குரங்கு என்ன செய்யும் ஒரு கிளையில இருந்து இன்னொரு விடுவான் சரிதான கையான் என்ன செய்யும் விட்டு பற்றும் இவன் பற்றி விடுவான் ஒன்றை பற்றி கொண்டுதான் விடுவான் நீங்கள் இறைவனை பற்றிக் கொண்டால் மற்ற பற்றுக்களை விடலாம் மனித இயல்பே பற்றுக பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அதன் எப்பற்றினையும் மறுத்து ஏறுகை தேறு பார்த்தாள் மெய்ப்பற்றென பற்றி விடாத விருப்பின் மிங்கார் மற்ற பற்றென கிண்டி நின்று பாதமே மனம் பாவித்தேன் திருப்பாண்டி கொடுமுடியிலே சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார் வேற பற்றில்லாமற்றே வணிக பெருமக்கள் வணிக பெருமக்களுக்குள்ளே மூலும் பெருகு அன்பனும் மூர்த்தியார் மூர்த்தியார்தான் அந்த ஊர்ல மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் வணிகர்களில் வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்களில் மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த மூர்த்தி நாயனார் எப்படி தெரியுமா அன்பே உருப்பெற்ற மூர்த்தி அன்பின் மூர்த்தி எல்லாரும் மூர்த்தின்னு பேர் வச்சாங்க அவருக்கு தொழுது என்ன தெரியும் வியாபாரம் பண்ணி வந்த பணத்தினால சுக்கலிங்க பெருமானுக்கு நிறைய சந்தன அரைச்சி சாத்துவார் சாமிக்கு சந்தனம் சாத்துறது அவ்வளவு விசேஷம் சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி திருவாசகம் சந்தன குங்கும புல இதிலே சந்தன அதிகம் பொதியனல் சந்தனம் கடையில் வாங்கறதெல்லாம் சந்தனம் இல்லை அது வேற சந்தன கட்டையை வாங்கி வச்சு கையினாலே அரைப்பாராம் அரைச்சா எவ்வளவு நேரம் அதுவும் தெரியும் இல்ல அரைச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் காசியிலே நாட்டு போட்ட செட்டியார்களுக்கு மூணு வேலை பூச்சேன் காசியிலே மொத்தம் நாலு வேளை பூஜை மூணு வேளை பூஜை இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு அதில் இந்த ராத்திரி பூஜை இவங்களுக்கு மூணுல இந்த ராத்திரி பூஜைகள் என்ன செய்வாங்க தெரியுமா சுவாமிக்கு இவ்வளவு சந்தனம் சாத்துவாங்க இவ்வளவு சந்தனம் சுத்தமான சந்தனம் அந்த சந்தனத்தை காலையிலேருந்து ஒருத்தர் அவங்களுடைய ஆஃபீஸில் உட்காந்து அரைச்சிக்கிட்டே இருப்பார் நம்ம சில பேர் அரைச்சிக்கிட்டே இருக்க பாருங்க அவர் சந்தனத்தை அரைப்பாரு ராத்திரி எங்கே காலையில் பிடிச்சி சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இவ்வளவு சந்தனம் தான் அது அப்படியே கொண்டே சிவபெருமானுக்கு வச்சுடுவாங்க மற்ற பூரா சிவபெருமான் காசியிலே கங்கை தீர்த்தத்துக்குள்ளே தான் இருப்பார் தொட்டி நிறைய தீர்த்தம் அவருடைய மேலே உள்ள பகுதி மட்டும்தான் தெரியும் ராத்திரிக்கு அந்த எல்லா தீர்த்தத்தையும் எடுத்துட்டால் உயரமான சிவலிங்கம் அற்புதமாக தெரியும் அந்த சிவலிங்கத்து தலையில் இவ்வளவு சந்தனத்தை கொண்டே வச்சுடுவாங்க அப்புறம் ராத்திரி ஒன்பதரை மணிக்கு ஒரு அலங்காரம் ஆகும் பாருங்க முத்தையா பிள்ளை வந்தார் காசிக்கு சுட்டிக்கிட்டே இருக்காரு நான் மெதுவா கேட்டேன் தூக்கிட்டு போயிருவா பொதப்பாங்க இல்லாட்டி தூக்கிட்டு போயிடலாம் அவ்வளவு அழகு விஸ்வநாதர் ராத்திரிக்கு சந்தன பணி அவ்வளவு சிறப்பு அரைக்க அரைக்க மனம் தரக்கூடியது சந்தனம் கடவுளே நான் சந்தனமாய் இருக்க வேண்டும் என் வாழ்நாளில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நான் மணக்க வேண்டும் அதுக்கு தான் சந்தனம் சாத்திரது ஏன் சாமிக்கு வாழைப்பழத்தை வைக்கிறீங்க அர்ச்சனை பண்ற பொழுது தேங்காயோட ஒரு மாம்பழத்தை வைக்கிறது ஒரு ஆப்பிள் பழத்தை வைக்கிறது இன்னைக்கு அதெல்லாம் வைக்கணும் வைக்கிற பழக்கம் இல்லை வாழைப்பழம் தான் வைக்கிற பழக்கம் இப்ப கைச்சு கிடைச்ச பழத்தை வச்சுக்கிறோம் வாழைப்பழம் தான் வைக்கணும் அதான் பரம்பரையா வைக்கிறது ஏன் தெரியுமில்ல வாழைப்பழத்தில் ஆப்பிள் பழத்தில் மாம்பழத்துல கொட்டை இருக்கு போட்டா முளைக்கும் வாழைப்பழத்துல விதை கிடையாது வாழைப்பழத்தை சாப்பிட்டு விதைய முளைக்க போட்டு வாழை மரம் வருமா வராது வாழை மரம் அடுத்த மரத்தை உண்டாக்கிட்டு அது சாயும் விதை இல்லாத வாழைப்பழம் கடவுளே இனிமேல் முளைக்காதபடி விதையில்லாத வாழைப்படத்தை தருகிறேன் இனிமேல் பிறவி எடுக்காதபடி வினை பாக்கி இருக்காத வாழ்க்கையை எனக்கு கொடு பாக்கி இருந்த அடுத்த பிறவி உண்டு கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த பிறவி கிடையாது பட்னத்துசாமித்தன் கேட்டான் நான் எப்ப சாவேன்னு உங்களுக்கு தெரியுமா பட்னத்துசாமி தெளிவா சொன்னார் தெரியும் சொல்றேன் அவனுக்கு ஆச்சரியமா போச்சு நிஜமா தெரியுமா ஆமா நீ எப்ப சாவேன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க சாமி தெளிவா சொன்னார் பறக்கிற பொழுது சில வினைகளை அனுபவிக்கிறேன்னு சிவபெருமான்கிட்ட ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன் அந்த வினைகள் எல்லாம் முடிகிற வரைக்கு நீ சாக மாட்டே அந்த வினை கணக்கு முடிஞ்சு போச்சுன்னா நீ இருக்க மாட்டேன் அந்த வினை அங்கிருந்து நல்லது தீயது கடவுள்கிட்ட ஒத்துக்கிட்டு வந்திருக்கோம் எல்லாரும் அந்த முடிஞ்சு போச்சுன்னா எவ்வளவு நல்ல டாக்டர் அந்த முடியலை மோசமான டாக்டரும் ஒன்னு கொள்ள முடியாது ஒரு தேகம் கண்டாய் வினை முடிந்தால் தினை போதவும் இல்லாது உடம்பு நிற்காதான் சந்தன எதுக்கு கடவுளே எனக்கு எப்பொழுதும் மனம் தரக்கூடிய வாழ்க்கையை குடு வாழைப்பழம் எதுக்கு எனக்கு முடியணும் இனிமே பிறகு எடுக்கப்படாது விதையில்லாத வாழைப்பழம் மாதிரி வினையில்லாத வாழ்க்கையை குடு அதுக்காகத்தான் அது வைக்கிறோம் சந்தனத்தை எடுத்து எம்பெருமானுக்கு சாத்துவார் கமகமான வாசடிக்கும் என்ன ஆச்சு மதுரைய கன்னட மன்னன் பற்றினான் கர்நாடகம் பற்றினான் மதுரை ராஜாவை வெற்றி கண்டான் கன்னட மன்னன் சமணத்தை சேர்ந்தவன் சைவத்தை சேராதவன் அதனால என்ன பண்ணா கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்தான் மதுராபுரிக்கு காவலான சிவனடியார்களை கட்டாயப்படுத்தினான் கோயிலுக்கு யாரும் வர முடியாதபடி செய்தான் இவருக்கு சந்தன எங்கேயும் கிடைக்காதபடி செய்தான் சந்தனம் கிடைச்சா தானே கோவிலுக்கு போவேன் எல்லாம் போக கூடாது சில பேருக்கு அப்படி ஒரு ஆசை எவனாவது நல்லது பண்ணிட்டா அதை கெடுக்கணும் நம்ம நோக்கமே அதான் யாராவது கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு ஒரு அங்கிருந்து ஸ்டே வாங்கணும் அதுல ஒரு சந்தோஷம் இந்திய நாட்டில் ரொம்ப நாள் அது உண்டு ராஜீவ் காந்தி ஒரு கதை சொன்னார் இந்தியாவில இருந்து நண்டு அனுப்பிச்சாங்கன்னா அமெரிக்காவில நண்டு அனுப்பிச்சாக்கலாம் அமெரிக்காவுக்கு போய் பார்த்தா ஆயிரம் சொன்னானா கிடையாது நல்லா பாரு ஒரு நண்டு வரும் நண்டு பின்னாலேயும் போய் அதை வாரி விட்டுரும் மூணாவது நண்டு ரெண்டாவது நண்டை வாரி விட்டுரும் நாலாவது நண்டு கிளம்பி மூணாவது நண்டை வாரி விட்டன அதுக்குள்ள முதல் நண்டு திரும்ப கிளம்பி நாலாவது நண்டை வாரி நாங்களும் உருப்பட மாட்டோம் உருப்படுறவனையும் உருப்படப்பட மாட்டோம் நம்மளும் நல்லது செய்யக்கூடாது நல்லது செய்கிறவனையும் செய்ய விட கூடாது இப்படி சில பேருக்கு சந்தோஷம் அப்படிப்பட்ட வாழ்க்கை அந்த கன்னடத்துக்காரங்க அந்த சமணனுக்கு என்ன பண்ணவும் அந்த சந்தனப்படி செய்தார் அவன் என்ன பண்ணான் தெரியுமா இவர் எங்க எல்லாம் சந்தன வாங்குறாரோ அந்த எல்லா இடத்திலையும் சந்தனம் கிடைக்காதபடி வழியை அடைத்து விட்டான் ராஜா அல்ல அப்புறம் சந்தனம் கிடைக்கல என்ன செய்ய கோயிலுக்கு போறார் சிவபெருமானும் என்னால செய்ய முடியாத ஒரு நேரம் முட்டும் பரிசு ஆகணும் தேய்க்கும் கை முட்டாது சந்தனம் தானே கிடைக்கல சந்தனம் தேக்கிற கையா விட்டு போச்சு கை இருக்குல்ல கைய வச்சு தேய்க்கிறேன் இந்த கையில நினம் சீல் வரும்ல அதுதான் உனக்கு இன்னைக்கு சண்டனம் என்னுடைய பணியை நான் செய்ய முடியவில்லை அதுக்கு எனக்கு தண்டனை வேண்டும் கை விட்டாதென்று வட்டம் பாறையில் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் தோல் நரம்பு எலும்பு கரைந்து தேய்தோல் நரம்பு எலும்பு எல்லாம் தேய்க்கிற தேயிற மாதிரி போட்டு ஒரு பெரிய கல்லல போட்டு தேய்ச்சாங்க அந்த கல்லு மதுரையில இன்னமிருக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனா மூர்த்தி நாயனார் சந்தனம் அரைத்த கல்லுன்னு கேளுங்க மீனாட்சி அம்மன் முன்னாலே இருக்கு கல் பொற்றாமரை குளத்துக்கு இருக்கு அந்த கல்லுல கையை போட்டு தேய்ச்சார் தேய்ச்சா என்னது சொல்லுங்க தோல் போச்சு நரம்பு போச்சு நினம் தசை எல்லாம் வந்துருச்சு சிவபெருமான் அங்கிருந்து சொன்னார் அப்பனே நிறுத்து அன்பின் துணிவால் இது செய்துடையதையார் உன் அன்பினாலே இப்படிப்பட்ட காரியத்தை நம் பேருலகு எதுக என்ன அர்த்தம் யார் ஒருவன் உனக்கு சந்தானம் கிடைக்காமல் செய்தானோ அவனுடைய ராஜ்யத்தை எல்லாம் நீ பெறுவாய் நீ அரசாட்சி செய்வாய் நமக்கு பணி செய்வாள் நம்மை வந்து அடைவாய் வாக்கு ராத்திரி படுத்தார் நிம்மதியா அமடி ஏன் கர்நாடக ராஜா ராத்திரி இறந்து போயிட்டார் போவான்னு தெரியும் கதவுக்கு முடிஞ்ச போவான்னு சரி கணக்கு எப்ப முடியும் யாருக்கு தெரியும் தெரிய முடிஞ்சு போய் பண்றவன் நரகத்துக்கு போவானா போய் சேர்ந்தது நடந்து விட்டது அன்னைக்கு ராஜா இல்லை நிறைய விரைந்து வீழ்ந்தான் நிறையம்னகம் முடிஞ்சு போச்சு ராஜ்யத்துல ராஜா கிடையாது ராஜா இல்லாத ராஜ்யம் அந்த காலத்துல முடியாது நடத்த முடியாது எவனாவது பகை நாட்டுக்கார வந்து யார ராஜா வாக்குறது மந்திரிகள்லாம் கூடி உட்கார்ந்தார்கள் நினைச்சவனே ராஜா வாக்க முடியாது என்ன செய்யலாம் பட்டத்தை யானை பட்டத்தையான கண்ணக்கட்டு பட்டத்தையான கையில துதிக்கையில ஒரு மாலையை கொடு யார் கழுத்துல போடுதோ அவர் மகாராஜா அந்த காலம் அப்படித்தான் யானை புறப்பட்டது கண்ணை கட்டி விட்டான் அது வாடு மதுரை சுத்துது ரொம்ப பேரு கழுத்த கழுத்த நீட்டிருக்கான் ஒருத்தனுக்கும் கிடைக்கல நம்ம என்ன சும்மா இருப்போமா விட்டுருவோமா கழுத்தை நீட்டி பார்த்திருக்கான் ஒன்னு ஆகலை யானை எல்லாம் சுத்தி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தது கிழக்கு வாசலுக்கு வந்தது அம்மன் சன்னிதிக்கு வந்தது அம்மனுக்கு முன்னால நின்னுது இந்த மூர்த்தி நாயனார் அப்போ அம்மன் சன்னிதி வாசலில் நிற்கிறார் இன்னைக்கு சந்தன பணி செய்யணும் சந்தனம் கிடைக்கல கையெல்லாம் அரைஞ்சு போய் கிடக்கு சிவா சிவா சிவா சிவா குரல் கேட்டுது யானை வந்தது அந்த மாலையை மூர்த்தி நாயனார் கழுத்துல போட்டுது இவரை துதிக்கையில தூக்கி முதுகில் வைத்து கொண்டு விட்டது கோபுரத்துக்கு முன்னால் மூர்த்தியாரை வணங்கி துதிக்கையினால் மாலை போட்டு தூக்கி முதுகில் வைத்துக் கொண்டு விட்டது எல்லாரும் சொல்லிட்டா நீங்க தான் ராஜா நம்ம என்ன சொல்லுவோம் தேங்க்யூ மூர்த்தி நாயனார் என்ன சொன்னார் தெரியுமா அந்த மூணுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நான் ராஜா இல்லைன்னா எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்ன மூணு செய்தி ஒன்னு சமணம் மறைந்து எல்லாம் சைவத்துக்கு மாறணும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ராஜா சொன்ன சரி மன்னன் எப்படி மக்கள் அப்படி அந்தாலும் அஸ்தி நாஸ்தின்னா நாங்களும் அஸ்தின் சமணம் இப்ப நீங்க சிவசிவான்னா நாங்களும் சிவசி வாங்குறோம் அவ்வளவுதானே சந்தோஷம் சமணம் மறைந்து சைவம் தலைக்க வேண்டும் சரி ரெண்டாவது எனக்கு எந்த முடி மணியும் பட்டாபிஷேகத்துக்கான கிரீடமும் வைக்க கூடாது அப்போ ஜடாமுடிதான் எனக்கு மூணாவது எந்த அபிஷேகமும் எனக்கு கிடையாது பட்ட அபிஷேகம் இல்லை எந்த அபிஷேகமும் கிடையாது என்ன அடையாளம் கழுத்துல ருத்ராட்சம் நெத்தியில விபூதி இந்த மூன்றை வைத்துக் கொண்டு நான் மதுரையை ஆட்சி செய்வேன் எந்த மூன்று ஜடாமுடி திருநீரு ருத்ராட்சம் வையம் முறை செய்குவனாக வயங்கு நீரே செய்யும் அபிஷேகமாக திருநீர் அணிந்தால் அபிஷேகம்னு அர்த்தம் தெரியுமா காலையில் குளிக்க முடியலைன்னா திருநீரை புரிச்சிட்டா அதுக்கு பஸ்ம அபிஷேகம்னு பேர் குளிச்சாப்புன்னு அர்த்தம் அதுக்காக குளிக்காம தினம் திருநீர் பூசிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது குளிக்க முடியலைன்னா காலையில விபூதியை நெத்தியில பூசிட்டா குளிச்சாப்பில் அர்த்தம் இந்த கைலாச யாத்திரை பொழுது ஒரு ஏழு எட்டு நாளைக்கு குளிக்க முடியாதுங்க குளிக்கவா சட்டே கலட்ட முடியாது எங்கே குளிக்கிறது விபூதியை பூசிட்டு போக வேண்டியதான் அன்னைக்கு அபிஷேகம் அது செய்யும் அபிஷேகமும் ஆக செழுங்கலன்கள் ஐயன் அடையாளமுமாக அணிந்து தாங்கும் மொயின் புன் சடை மா முடியே முடி அபிஷேகம் திருநீரு கழுத்தில் போட வேண்டிய மணி மாலை ருத்ராட்சி பூசுவதும் வெண்ணீரு பூம்பது கரவம் பேசுவதும் திருவாயால் மடைபோலுங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது முழுக்க முழுக்க எது திருநீரு முடிஞ்சது தாலி போட்டுக்கிற மாதிரி ருத்ராட்சம் போடுறது ருத்ராட்சம் போடுறது தாலி போட்டுக்கிற மாதிரி கல்யாணம் ஆன உடனே புருஷன் கையினால தாலி கட்டுற மாதிரி உபதேசம் ஆகுற பொழுது குருநாதன் கையினாலே சிவபெருமானுடைய சார்பில் கட்டப்படக்கூடிய தாலிக்கு ருத்ராட்சம் ஒன்று பேர் அவ்வளவுதான் அதனாலே அஞ்சு முகம் ஆறு முகம் போதும் சில பேர் முகத்தை வச்சு கஷ்டப்படுறாங்க இருபத்தோரு முகம் வேண்டாம் ஒண்ணு அஞ்சு முகம் ஆறு முகம் போதும் ஒரு முகம் ருத்ராட்சத்தை வச்சு கும்பிடுங்க அவ்வளவுதான் அது பார்க்கும் மாதிரி சின்னமா இருக்கும் அஞ்சு முகம் ஆறு மகம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் போது வழிபாடு செய்யுங்கள் திருவால வந்தார் சிவபெருமானை வணங்கினார் அரசாட்சி செய்தார் என்ன அடையாளம் தெரியுமா நீருன்னா மன தூய்மை நீங்க என்னவோ விபூதியை பூச்சிக்கிட்டு ஆட்சி பண்ணி விட்டாருன்னு நினைக்கப்படாது திருநீர்னா என்ன அர்த்தம் ராஜா மனசுல தூய்மையா இருக்கணும் ஆளுக்கு ஒரு நீதி சொல்லக்கூடாது அதுக்கு அடையாளம் திருநீர் இந்த கருத்தல் ருத்ராட்சம் போடுறாரு அடையாளம் எல்லார்ட்டையும் இருக்கு பாருங்க இருக்கும் பேதம் இல்லாம இருக்கணும் நமக்கு ஒரு நீதி அடுத்தவனுக்கு நீதி எம்பொல்ல தப்பு பண்ணா மன்னிப்பு அடுத்தவன் பொருள் தப்பு பண்ணா தண்டனை அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அவ்வளவுதானே மூணு போதுமில்ல வேதமில்லாம இருக்கணும் கருமையோட இருக்கணும் மனசுடி உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் ஆடி மாசம் கார்த்திகை அன்றைக்கு இவர் சிவபெருமான் திருவடியை சேர்ந்தார் ஒரு சிவபுண்ணிய தெளிவுன்னு ஒரு நூல் இருக்கு இப்ப அந்த புஸ்தகம் எல்லாம் காணும் சிவபுண்ணிய தெளிவுன்னு ஒரு நூல் இலங்கையில யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துல ஒரு லைப்ரரியில நிறைய சைவசித்த புத்தகங்கள் கிடந்துச்சு கிடைக்காத புஸ்தகம் இப்ப எல்லாத்தையும் அக்னி பகவான் சாப்பிட்டு சிவமுன்னிய தெளிவுன்னு ஒரு நூல் அதுல எழுதுறான் சுகந்த கந்தம் கலவியலேபனம் சுகந்த என்ன சந்தனம் மனமுள்ள சந்தனம் ஒரு தினம் என்ன பலன் இகந்து பாவம் இமையவர் கோடி ஆண்டு அகம் தெளிந்து அங்கு அரண் பதி கோடி வருஷத்துக்கு சிவலோகத்தில இருக்கலாமா எவ்வளவு அப்பா சாமி கோடி எப்ப சந்தனத்தை சிவபெருமானுக்கு வச்சா கோடி வருஷம் இருக்கலாமா சிவபூர்த்தியின் தெளிவு அப்படி வாழ்ந்தவர் உலகிக்கும் அடியேன் முருகனுக்கும் முருகநாயனார் பேரே முருகநாயனார் அரும்பெற மரபின் பெரும் பெயர் முருகன் முருகனுங்கிறது பெரும் பெயர் ஏன் தெரியுமா தமிழ்ல இடையினா வல்லினார் மெல்லினான் முருள வளர்ச்சி அப்போ வல்லினம் மெல்லினம் இடையினம் மூணும் சேர்ந்த முருகு தமிழ் எழுத்து முருகன் ஆண்பால் விகுதி உயர்ந்த பேர் சிறந்த திருநாமம் நக்கீரர் சொல்ற மாலைவில் கடைசியிலே ஆண்டவன் திருவடி அடைந்த இடம் திருப்புகலூர் புகழ் எனக்கு வேற கதியே இல்லை உங்களுக்கு தான் புகலிடமா அடைஞ்சிருக்கிறேன் வேற வழியே கிடையாது சரண் உங்களை அடைந்திருக்கிறேன் புகலிடம் எல்லாருக்கும் புகலிடமாய் இருப்பது அதனாலே திருப்புகலூர் அப்பர் சுவாமி எண்பத்தோரு வயசு திருப்புகலூருக்கு போகிறார் வழிபாடு செய்கிறார் பெருமான பார்க்கிறார் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ என் பெருமான் சேவடியே எண்ணின் அல்லால் இங்கதான் பாடுறேன்பது வாசல் வைத்தாய் அடைக்கும் போது உணர மாட்டேன் பாடி ஜோதியில் கலந்தார் அப்பர் சுவாமி ஊர் திருப்புகலூர் சுந்தரமூர்த்தி சுவாமி திருப்புகலூர் பெருமான்ட போய் வீட்டுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டாராம் சாயந்தரம் சிவபெருமான் பேசாம இருந்தாராம் போய் படுத்தார் கோயிலுக்கு பின்னால் நிறைய இடங்கள் கிடந்தது செங்கல் கிடந்தது ஒரு பத்து செங்கலை தலைக்கி வச்சு சுந்தரமூர்த்தி சுவாமி திருப்பு கலூரில் நிம்மதியாக படுத்துட்டார் சிவபெருமான்ட பொறுப்பை விட்டாச்சு காலையில் எந்திரிச்சு துண்டு எடுத்து பார்க்குற செங்கை கட்டி ஊர் அது தங்க கட்டியாக மாறிப்போச்சான் நானும் திருப்பு போய் தேடி தேடி பார்த்தேன் எங்கிட்டாவது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் கிடைக்குமா கிடையாது திருப்பு கலூர் அப்பத்தான் பாடுறார் மனுஷன பாடாதே கடவுள பாடு தம் மைய திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடும் என்புலவீர்கள் எங்க அப்பாவுடைய புகழூரை பாடுங்கள் சார் பாடுனா என்ன கிடைக்கும் ஆடையும் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமை உறவில்லையே அந்த ஊர் திருப்புகலூர் அதுல ஒரு நயம் பாடுங்க திருப்புகலூர்லே ஒரு அந்தனர் அந்தனர் பெயர் முருகன் முருகநாயன திருமேனி திருப்புகலூர்ல சந்நிதியில் இருக்க முருகநாயனார் அவருக்கு திருப்புகலூர் பத்தி சேக்கலார் சுவாமி பாடுற பொழுது ஒரு நயமான பாட்டு பாருங்க தாது சூழும் குழல் மலையாள் தளிர்க்கை சூழும் திருமேனி மீது சூழும் புனல் வேணி நம்பர் விரும்புபதி சோதி சூழும் மணிமௌளி சோழர் பொன்னி திருநாட்டு போது சூழும் தடஞ்சோலை பொய்கை சூழும் சூளுங்கிற வார்த்தை ஆறு வர வருது இந்த பாட்டில் இது ஒரு அரிசீர் விருத்தம் இலக்கணப்படி ஆறுசீர் உள்ள விருத்தம் இந்த பாருங்க தாது சூழும் மலையாள் அம்பாள் மீனாட்சியினுடைய தலையிலே மனம் வீசக்கூடிய மலர் தேன் இருக்கிறது தளிற்கை சூழும் திருமேனி அவ கையினால சிவபெருமானை பிடித்துக் கொண்டிருக்கிறாள் கங்கை வேணி நம்பர் இப்படிப்பட்ட ஜடாமுடியை உடைய நம்மவராகிற சிவபெருமான் விரும்பக்கூடிய இடம் சோதி சூழும் மணிமௌலி ஜோதி பிரகாசத்தோடு கூடிய முடியை உடைய பொன்னி திருநாட்டில் மனமிக்க மலர்கள் சூழும் பொிகைகள் சூழும்புகளும் ஆறு சூழும் வருது ஏன் அரிசியின் விருத்தம் எதனால சிவபெருமான் ஆறு சூழும் சடையாளர் புரியுதா ஆறு என்ன என்ன அர்த்தம் அர்த்தம் புரியும் போல இருக்கு ஆறு முறை சூளுன்னு போட்டாரா ஆறு சூழும் தானே அவர் இருக்குல்ல கங்கையார் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு ஆறு போது ஆறு காலம் அபிஷேகம் கோயில்ல பார்த்திருக்கலாம் சில கோயில்ல ஆறு கால அபிஷேகம் அது என்ன ஆறு கால அபிஷேகம் வைகரை அபிஷேகம் அஞ்சுல இருந்து அஞ்சு உதய காலம் ஆறுல இருந்து ஆறுக்குள்ள காலசந்தி எட்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சாயரட்சைக்கு வைகலை உதயம் காலசந்தி உச்சிக்காலம் சாயரட்சை அர்த்த ஜாமம் ஆறு காலத்துல ஆறு வகை பூக்களை கட்டி ஆண்டவனுக்கு கொடுக்கிறாராம் முருகனாயன ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு வகை பூவான் ஒரு நாளைக்கு ஆறு கால பூஜையான் கோவைடுவது பூவுக்கு பேரு மாலைக்கு பேரு தாமம்னா தலையில வச்சுக்கிறது மாலை கழுத்துல போட்டுக்கிறது கண்ணின்னா கொண்டையில வச்சுக்கிறது விணையல்னா பிணைக்கப்பட்டது தொடையல்னா தொடுக்கப்படுவது வார்த்தை பாருங்க எத்தனை கோவை தாமம் மாலை கண்ணி விணையல் தொடையல் பெருமான முருகநாயனார் அவருக்கு என்ன சிறப்பு இதுதான் சிறப்பு ஆண்டவனுக்கு மாலை ஆண்டவனுக்கு தங்கத்திலையும் மாலை போடலாம் பூவிலையும் மால போடலாம் பாவலையும் மாலை போடலாம் சரிதானே பூமாலை பொன் மாலை பா மாலை எந்த மாலை தேவைய பூமாலை எல்லாரும் போடலாம் பொன்மாலைக்கு கொஞ்சம் வசதி வேணும் பா மாலை படிச்சவன் தான் போட முடியும் மூணுக்குள்ள எது ரொம்ப நாளைக்கு நிற்கும் பூ மாலை வாடி போயிடும் பொன்மாலைக்கு மனம் கிடையாது பாமாலை நிற்கு பாடின பாண்டாம் நூற்றாண்டு பாமாலை நக்கீரர் பாடிய பாமலை இரண்டாயிரம் வருஷம் மாலையில இவர் சாத்தக்கூடியது இறைவனுக்கு நல்ல பூமாலை சாத்தினார் தன்னன் சோலை எம் மருந்தும் சாரும் மடமென் சாரிகையின் பண்ணின் கிழவி மணிவாயும் பதிகச் சொலுந்தேன் அந்த ஊர்ல காலையில பறவைகள்ரு பறவை கிளி தேவாரம் சொல்லுமா கிளிக்கு யாரு தேவாரம் நடக்குமா கிளி கேட்டுக்கிட்டே இருக்குமா அது உடனே சொல்ல ஆரம்பிச்சிடுவான் சொன்னதை சொல்லு கிளி பிள்ளை இல்லையா அப்போ அவ்வளவு பேர் தேவாரம் பாடுவாங்களாம் எல்லாரும் தேவாரம் பாட பாட பாட அதை கேட்டு கிளி தேவாரம் பாடுமா மீனாட்சி கையில் ஒரு கிளி இருக்கு எதுக்கு ஏன் அடியார்களாகிற நாம் சொன்ன குறைகளை எல்லாம் நம்ம போனதுக்கு அப்புறம் கிளிப்புள்ளை மீனாட்சிக்கு திரும்ப ஞாபகப்படுத்துமா அதனாலதான் கிளிக்கு ஒரு கும்பிடு ஓட்டு அம்மா தாயே எங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லு அவ்வளவுகள் தங்குறதுக்கு எது இடம் முருகநாயனார் மடம் கட்டி இருந்தார் முருகநாயனார் மடம் இப்பவும் ஒரு இடம் இருக்கு சொல்றாங்க அதான் என்ன தெரியல முருகநாயனார் மடம் திருப்புகலூர் குளத்து தாமரையில் நீர் அரும்பும் அடியார் புகர் தாமரையில் கண் நீர் அரும்பும் அப்படிப்பட்ட எழுவார் புனித நீரில் மூழ்குவார் மலர் பறிப்பார் தனித்தனிப்பூ வைப்பாராம் எப்படி பூ தெரியுமில்ல கோட்டுப்பூ மலர்பூ கொடிப்பூ நீர்பூ என்ன சார் நமக்கு தெரிஞ்சது ஒரு பூ தானே என்ன தெரியுமா கொம்ப மலர்றது கொன்றை கொ மலர்றது மலர்பூன்னா செடியில மலர்றது நந்தியாவட்ட வெள்ள இருக்கு இதெல்லாம் மலர்பூ கொடிப்பூன்னா கொடியில வர்றது மல்லிகைப்பூ நீர்பூன்னா தண்ணியில வர்றது தாமரைப்பூ செங்கலு நீர்பூ நீளம் ஆறு வகை மாலை ஆறு காலம் நாலு வகைப்பூ திருப்பணி முழுக்க பூ மாலை திருப்பணி முருகநாயகனார் என்ன பண்ணார் அஞ்செழுத்து ஓதி ஆண்டவனுக்கு பூமாலை சூட்டினார் அவ்வளவுதான் பூமாலை கற்ற பொழுது சிவபெருமான் திருநாமத்தை சொல்லுவார் அஞ்சழுத்து ஓவார் உணர்வினார் அன்பொழுமா சூட்டினார் சம்பந்த சுவாமி இவருக்கு ரொம்ப வேண்டியவர் திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பைகாசி மாத மூல நட்சத்திரம் எல்லாருக்கும் அழைப்பு முருகநாயனார் இவரை பாடியிருக்கார் தொண்டர் தன் கய மூழ்கி துணைகளும் சாந்தமும் புகையும் கொண்டு கொண்டடி பரவி குறிப்பறி முருகன் செய்தோலம் கண்டு கண்டு கண்குளிர களி பறந்து ஒளிமல் கள்ளார் பண்டு செய்யும் புகழூர் வர்த்தமானிச்சரத்தாரே முருகன் என்பவனுடைய திருப்பணியை கேட்டு மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர் வர்த்தமானிச்சரத்துக்காரர் என்று சம்பந்த சுவாமி பாடியிருக்கிறார் பிள்ளையாருக்கு நண்பர் பிள்ளையார் கல்யாணம் திருஞான சம்பந்த பிள்ளையார் கல்யாணம் இவர் போய் எல்லாரும் வந்திருக்கிறாங்க இவரு முன்னால உட்கார்ந்து எல்லா விதமான அந்த வேல் செயலெல்லாம் செய்கிறார் முருகன் ஆயனார் கல்யாணம் முடிஞ்சது எல்லாரும் சாப்பிட்டாங்க சம்பந்த சுவாமி எந்திரிச்சு நிற்கிறார் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார் பதினோரு பாட்டு பாடினார் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் காதல் ஆகி கிந்து கண்ணீர் மல்கி ஓது பார்த்தவை நன்னறி குவிப்பது வேதம் நான்கு நுண்ணை பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே நமசிவாயவே இப்படியே பத்து பாட்டு பதினோராவது பாட்டு என்ன தெரியுமா இந்த பதிகத்தை கேட்டால் பாவம் பறையுமே பாவம் போயிடும் எல்லாருக்கும் பாவம் போயிட்டா கடை விட்ட போகலாம் எல்லாருக்கும் பாவம் போயிடும் எல்லாருக்கும் பாவம் போயிடுச்சு ஒரு ஜோதி உண்டாயிடுச்சு அத்தனை பேரும் ஜோதியில் போய் கலந்துட்டாங்க சாப்பிட வந்தவன் பரிமாற வந்தவன் சமைச்சவன் விளக்கு தூக்கிட்டு வந்தவன் மேல அடிச்சவன் வாசிச்சவன் அவர் மனைவியும் பெயர் தெரியுமா கல்வெட்டு சொக்கியார்னு சொன்னது பெரிய புராணத்துல பேர் இல்லை சம்பந்த சுவாமி மனைவிக்கு பெயர் சொக்கியார் என்பது கல்வெட்டு அந்த ஊர்ல அந்த சொக்கியாரும் சம்பந்தர் மட்டும் நிற்கிறாங்க எல்லாரும் கலந்துட்டாங்க சிவஜோதியில் கலந்தார்கள் முருகநாயனார் முதல்ல அவர் தான் போய் கலந்தார் வைகாசி மாதம் மூர்த்தி ஆச்சு முருகநாயனார் உருத்திர பசுபதி நாயனார் நாலாவது தான் ரொம்ப முக்கியமானவர் மூணாவது உருத்திர ருத்ரம்னா என்ன ஸ்ரீருத்திரம் பூஜை எல்லாம் வைக்கிறவ இல்லையா ரொம்ப சுருக்கமா சொல்றேன் சிவ சிவ அதுக்குத்தான் ருத்ரம்னு பேரு சி என்பது சிவம் பராசக்தி அம்மையும் அப்பனுமாய் கொடுக்கக்கூடிய காட்சி அதுக்கு சிவன்னு பேரு ஸ்ரீருத்திரம் உருத்திட பசுபதி நாயனார் யஜூர் வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் இந்த சேர்த்து வந்தது மற்ற மூன்றின் திரட்டு அதை வெற்றுங்கள் இந்த மூணு வேதத்துல நடுவில் இருக்கிறது யஜூர் பதினோரு அனுபாகம் பதினோரு அணுவாக உள்ளது ஆறாவது அணுவாக இந்த ஆறாவது அனுபாகத்தில் நமசிவைய இந்த நம சிவ எவ்வள நம அந்த பக்கம் பய இந்த பக்கம் சி மட்டும் நடுவில் ருத்ரம் யா ஒரு பக்கம் சொன்னா போல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினையும் சிவசிவ என்றிட தேவரும் மாதன் சிவசிவ என்ன சிவகதி தானே திரு மொத்தம் ஒன்பது சிவ வரும் பன்னெண்டு முறை இந்த பாட்டை சொன்ன 108 எட்டு முறை சிவ மந்திரன் சொன்ன புண்ணியமான் இந்த பாட்ட மொத்தம் ஒன்பது சிவ வரும் தெரியுதா சிவசிவ என்கிற தீவினை ஆடர் சிவசிவ என்கிட்ட தீவினை வாடும் சிவசிவ என்கிட்ட தேவரும் அவர் சிவசிவ என்ன சிவகதிதானே ஒன்பது பன்னெண்டு முறை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சிறீருத்திரன் சொன்ன புண்ணியம் அஞ்செழுத்து சொல்ல முடியலையா இரண்டு அழுத்தையாவது சொல்லு அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை என்ன அர்த்தம் அஞ்சு ரூபாய் கடன் கொடுத்தேன் ரெண்டு ரூபாயாவது திரும்பி வந்துச்சு அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை அப்படி அர்த்தம் அஞ்சு பேப்பர் எழுதனா ரெண்டு பேப்பர் பாஸ் ஆகிருக்கு மூணு பேப்பர் போச்சு அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லை அப்படி என்ன அர்த்தம் இல்லை அஞ்சு நம சிவைய சொல்ல முடியாவிட்டால் ரெண்டு அழுத்து சிவ என்பதையாவது சொல்லு சிவ சிவ சிவ சொல்லிக்கிட்டே இருந்தா சாகுர பொழுது நம்மளை அறியாம வந்துடும் சாகுர சாமான்யமா வார்த்தை வராதுங்க எந்தத்தையாவது ஒன்னு நினைப்போறோம் பிள்ளை எல்லாம் சுற்றி நிற்கும் அசத்து மறந்து எதையாச்சும் சொல்லிட்டு போங்க அப்புறம் வந்து கேட்க முடியாது இல்லை உங்கள்கிட்ட எல்லாம் ரெடியாக நிற்பான் குப்புசாமிக்கு என்ன கொடுத்தீங்க அடுத்த விட்டு எவ்வளவு கொடுத்தீங்க எடுத்த விட்டு எவ்வளவு தரணும் இது தானே பையன் கணக்கு அப்ப ஒன்னும் சொல்ல முடியாது ஒரே வார்த்தை பேச ஆரம்பிச்சா தொண்டையில வந்து சளி அடைக்கும் மாயவரத்திலேந்து பேரடம்போட பாதையில் திருத்தலையூர் திருத்தலையூரிலே உருத்திர பசுபதி நாயனார் வாழ்கிறார் அவருக்கு பேரு பசுபதினு பேரு பிராமணர் உருத்திரன் சொல்றவன் ஸ்ரீருத்திரன் சொல்பவன் ஸ்ரீருத்திரன் எப்படி சொல்லுவார் தெரியுமா தண்ணீர்ல உார்ந்து கொண்டு அப்பா தண்ணிக்குள்ள சொல்லிட்டு இருக்கார் அப்பத்தான் ஞானசம்பந்த சுவாமி பசியினால அழுதார் தோளுடைய சரியன் பின்னால பாடுறார் எங்க நிற்பார் தண்ணீர்ல நம்ம திருமுறைகள் இருக்குல்ல திருமுறையில தேவாரம் எத்தனை திருமுறை திருமுறை சரிதானா எட்டாம் திருமுறை திருவாசகம் நடுவில் உள்ள திருமுறை எது அந்த பக்கம் இந்த பக்கம் மூணு விட்டுட்டா நாலாம் திருமுறை நாலாம் திருமுறை யாரு பாடினது பாருங்க நாலாம் திருமுறை அப்பர் சுவாமி சரிதான பாட்டு பதினோரு பாட்டுல நடுப்பாட்டு எது ஆறாவது பாட்டு ஆறாம் திருப்பாட்டு நடுவில் வருது பாருங்க அந்த பாட்டை சொல்றேன் கேளுங்கே மறவாது என்று எண்ணினார் கிடமாய் எழில் வானகம் பண்ணினார் அவர் வாழைத்துறையரே சிவாய திருமுறைகள்ல நடுவில் உள்ளது ஸ்ரீகிருத்தரம் வேதத்திலேத்திலே நடுவில் உள்ளது சிறீருத்திரம் திருமுறைகளில் நடுவில் உள்ளது சிறீருத்திரம் அவர் என்ன பண்ணுவார் குருத்திர பசுபதி நாயனார் தண்ணீருக்குள் அமிழ்ந்து சிந்தனை எல்லாம் சிவத்தின் செலுத்தி சிறீருத்திரம் சொல்லுவார் கலந்த காதல்பந்த விரும்பி ஆதி நாயகர் அவர்தான் சிவபுரின்னா எது கைலாசம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க சோதனை கிடையாது அது இது கிடையாது கல்யாணம் காட்சி பேச்சே கிடையாது முழுக்க முழுக்க ஸ்ரீருத்தரம் சிவநாமத்தை சொல்லி புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் இறைவன் திருவடி சேர்ந்தார் முருகனுக்கும் நாலாவது ரொம்ப முக்கியமானது இன்றைய தலைப்பு நாலாவது அடியார்கள் அறுபத்தி பேர் அதுல இசை பாடக்கூடியவர்கள் பாடுவார் திருநாளை போவார் சம்பந்த சுவாமி எழுதுவார் திருநீலகண்டை யாழ்ப்பாணம் பாடுவார் நாலு பேர ஆணாயர் குழல் வாசிப்பதில் சிறப்பானவர் நேரம் திருநீலகண்டை யாழ்ப்பாணர் யாழ் மீட்டுவதில் சிறப்பானவர் பாடுவார் இனிமே வரப்போறார் இனிமையாக பாடக்கூடிய போவார் எங்கேயோ கேட்டாப்பில் இருக்குல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச பேர் நந்தனார் நந்தனார் வரலாற்றை மிக அற்புதமாக பாடுகிறார் சேர்க்கலார் பெருமான் நந்தனாருடைய ஊரு அந்த ஊரை பத்தியும் அவர் இருக்கிற இடத்தை பத்தியும் ஒரு இருபத்தஞ்சு பாட்டுக்கு மேலே போகுது அவருக்கு அவளது ஆசை இசைத்தமிழ் வல்லவர்களில் ரொம்ப சிறப்பானவர் திருநாளை போவார் மேற்கா நாடுன்னு ஒரு நாடு இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் இங்க ஆதனூர்னு அந்த ஊர் மேற்கா நாட்டில் ஆதனூர் ஆதனூர் எங்கே இருக்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு இந்த ஆதனூர் வானளாவிய இருண்ட வண்டுகள் பண்பாடுகின்றன தேன்மழையும் வான்மழையும் கொட்டுகிறது இதிலிருந்து தேன்மலை தேனடைகள் உதிரும் பலாப்பழம் முதிர்ந்து வெடித்து சிதறும் சாறு ஒழுகும் வளமான பகுதி மாடங்கள் மேகந்தவழும் மாடங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மேகத்தை தொடர அளவுக்கு மாடங்கள் உயரமா இருக்கான் இது அந்த ஊர் அந்த ஊருக்கு பக்கத்தில் புலையர்கள் வாழக்கூடிய பகுதி புலையர்னா யாரு மாட்டை கொன்று சாப்பிடக்கூடியவர்கள் மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளா கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திரத்தீர்த்தனை மாடு சாப்பிடுறவனுக்கு புலையன்னு பேர் புலையன்னா நம்ம தள்ளி வச்சிருவான் ஏன் அவன் சாப்பாடு சரியில்லை வேற ஒண்ணும் இல்ல ஆதிசங்கரர் காசிக்கு போனாராம் எதிர்த்தாப்புல ஒரு புலையன் வர்றான் மாடு திங்கிறவன் வருது ஒரு தோல் பை தோல் பையில தண்ணீர் ஆதிசங்கரர் ரொம்ப சுத்தமானவன் தங்கையில குளிச்சுட்டு போயிட்டு இருக்கார் இவனை பார்த்தாராம் சே புலையன் மாடு சாப்பிடறவன் தோல் பைய நாய் சுத்தம் இல்லாத ஆடு விலகிப்போ அப்படின்னாராம் அவன் நின்னுட்டான் எதை விலக சொல்கிறாய் உடம்பையா ஆன்மாவையான்னு கேட்டான் நினைச்சுட்டு இருக்க உடம்பு நான் இல்லை உடம்பு சட்ட இந்த சட்டை மாதிரி அந்த சட்டை இந்த வெள்ள சட்டைய நாலு நாளைக்கு அப்புறம் கலட்டுறேன் அந்த சட்டைய எழுபது வருஷத்துக்கு அப்புறம் கலட்டுறேன் அவ்வளவுதானே அது சட்ட நான் அல்ல எதை விலக சொல்ற ஆன்மாவையா, உடம்பையா தூக்கி வாரி போட்டு மாடு சாப்பிட சொல்றேன் அமிர்தம் விஸ்வநாதனை பத்து மணிஷா பஞ்சகம் அஞ்சு சுலோகம் சொல்றார் ஆதிசங்கர சங்கரர் காசியில் சொன்னார் சண்டாள பக்தன் தங்குரு வென்றார் எங்கள் ராமானுஜர் தங்குளம் என்று யாவரையும் கொண்டு கோயிலுடன் சென்றார் யாரு பாடுறா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் உள்ள பாடுறாரு அப்படிப்பட்டவர்கள் புலையர்கள் அப்படி ஒரு புலையர் நம்மை இப்ப பார்க்க போறோம் புலைப்பாடி புலைப்பாடின்னா பறையர்கள் மாடு சாப்பிடக்கூடியவர்கள் வாழக்கூடிய இடம் ஏன் பறையர்னு பேரு பறையடிச்சதுனால பறையர்னு பேரு முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பறை தொண்டகப்பறை மாதிரி அடிப்பான் பாருங்க அதை அடிச்சு காட்டினாத்தான் தெரியும் தொண்டகப்படைன்னு பேரு இந்த காவடியை எடுத்துக்கிட்டு போற பொழுது அந்த பறை அடிப்பாங்க கோல குறைச்சிறுவர் தொண்டகம் கொட்ட நீ கொட்டி எருள் சப்பானிய குளிர்கொழில் பழனையில் வளர் குமர குருபரா கொட்டி அருள் சப்பானிய பழனையில குரச்சிறுவர்கள் தொண்டகப்பறை அடிப்பாங்களாம் அதை கேட்டு முருகனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா உழவர்களாகிய பறையர்கள் வாழ்ந்தார்கள் கூற வீடு வீட்டு மேல சொரக்கொடி வளர்ந்திருக்கும் சொரக்காய் சொர குடிசைக்கு முன்னால கோழி குஞ்சு எல்லாம் அப்படியே போயிட்டு வரும் பிள்ளைகள் இரும்பு காப்பு போட்டிருப்பார்கள் நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு ஓடுவார்கள் நாய்க்குட்டி கத்தும் இந்த இரும்பு காப்பு இருக்கு பாருங்க இந்த இரும்பு காப்போட இடுப்பில் அந்த பிள்ளைகள் இரும்பு மணி அவன் என்ன தங்கத்துக்காவான் இரும்பு மணி இந்த இரும்பு மணி சத்தத்தில் நாய்க்குட்டி சத்தம் அடங்கி இருக்கும் மரத்து நிழல் தோல் வெறிப்பு குழந்தைகளை படுக்க வச்சிருப்பாங்களா சின்ன குழந்தைங்க தொட்டில் அகற்றுவாங்க மருத மரத்து நிழல் தோல் விரிப்பு அவங்கள்ட்ட உள்ளது தோல் தானே அதில் பிள்ளைகளை படுக்க வச்சிருப்பாங்களாம் கோழி முட்டையை அடகாக்கணும்ல அதுக்காக ஒரு ஓரத்தில் மரத்தின் கீழே பெரிய பானைய வச்சிருப்பாங்களாம் அதில் முட்டையை போட்டு கோழி உள்ள போய் உட்காந்து அடகாக்குமா பறை கருவிகள் மரத்தில் தொங்குமா இந்த அடிக்கிற பறைகள் தென்ன மரத்தின் அடிப்பொந்துல நாய்குட்டிகள் படுத்து கிடக்குமா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னால ஒவ்வொரு சேவல் கூகுமா காஞ்சி மரம் பாடிக்கொண்டே குத்துவார்கள் இப்ப எல்லாம் மறந்து வச்சு கிரைண்டரை வச்சு ஆட்டிக்கிட்டு உடம்பு நல்லா இருக்கு அந்த காலத்துல பறை பெண்கள் பாடிக்கிட்டே நெல் குத்துவார்கள் அவர்கள் வேலை முடிஞ்சு கல் உண்டு ஆடுவார்கள் அதுக்கு தகுந்தாக்களை பறை கொட்டுவார்கள் யாரு சொல்றா சேர்கில மந்திரி சீஃப் மினிஸ்டர் போய் புலைப்பாடியை பார்த்திருக்காருங்க அவரு மந்திரிங்க சும்மா இல்ல சோழ நாட்டினுடைய பேரமைச்சர் அனபாய சோழனுடைய முதலமைச்சர் சேக்குலார் சுவாமி இதை பாடணும்னு போய் புழைப்பாடு எப்படி இருக்கும் ஒரு பழைய வீடு எப்படி இருக்கும் அங்கே சுத்தி வரை என்ன இருக்கும் எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து இருபத்தெட்டு பாட்டு பாடி இருக்காரு பன்னெண்டாம் நூற்றாண்டில் இந்த பகுதி ஒரு திரைப்படம் காட்டினாப்பில் இருக்கு அங்கே என்ன இருக்கு என்ன இருக்கும் அப்படி பார்த்தோம்னா ஒரு படம் நமக்கு மனசுக்குள்ள ஓடும் புலைப்பாடி அப்படிப்பட்ட மக்கள் வறுமை அறியாமை அதுக்குள்ள ஒரு புண்ணியவான் அவருக்கு நந்தனார்னு பேர் அப்பதியில் ஊர் புலமை ஆன்ற தொழில் தாயத்தான் ஊர்ல தோட்டி விட ஊரை சுத்தம் பண்றது நந்தனார் என அறிவு ஆன்மாவுக்கு உணவு உடம்புக்கு இப்ப சாப்பிடுற உடம்பு இந்த உணவு இந்த உடம்பு விழுந்துட்டா புரிஞ்சு வச்சு இதுவரைக்கும் எவ்வளவு இட்லி சாப்பிட்டு இருப்பேன் எனக்கு எழுபது வயசு முடிஞ்சு போச்சு இதுவரைக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்டு இருப்பேன் அத்தனை இட்லியும் கொண்டாந்து கொட்டி வச்சா திருப்பரங்குன்ற மன சின்ன ஆயிரும் சாப்பிட்டு போமாண்டியா எவ்வளவு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு இருப்போம் எவ்வளவு மோர் குழம்பு சாப்பிட்டு இருப்போம் எவ்வளவு பாருங்க உடம்பு விழுந்த அண்ணிக்கு வேஸ்டா போச்சு ஆமா சாப்பிட்டது பூரா போச்சு இல்ல உடம்பு விழுந்த அண்ணிக்கு எவ்வளவு போச்சு எத்தனை சபையில உட்கார்ந்து கேட்டான் எத்தனை திருக்குறள் படிச்சான் எத்தனை திருப்புகள் படித்தான் எத்தனை தேவாரம் கேட்டாம் எத்தனை பெரிய புராண பாட்டு கேட்டான் எத்தனை நாலாயிர திவ்ய பிரபந்தம் கேட்டான் சான்றோர்கள் பேச்ச கேட்டாம் அது உடம்புக்கு அல்ல ஆன்மாவுக்கு அடுத்த பிறவிக்கு அப்படியே கண்டினியூவாகும் அதனாலதான் ஞானதானத்துக்கு சிறப்பு அன்னதானம் சிறப்பு ஞானதானம் ரொம்ப சிறப்பு இப்ப கேட்கிற பெரிய புராணம் அடுத்த பிறவியில படிச்சுன்னு வந்து உங்களை நந்தனார் பத்தி எங்கேயோ படிச்சாப்புல இருக்கேன் போன ஜென்மத்தில் சிங்கப்பூர்ல ருத்திரகாளி அம்மன் கோயில்ல கேட்டோம்னு நெனப்பு இருக்காது ஆனால் கேட்டம்னு நினப்பு இருக்கும் படிச்சுன்னு ஞாபகத்துக்கு வந்துடும் அறிவுக்கு தீனி இது எது ஞான தானம் இந்த நந்தனார் எந்த பிறவியலை என்ன கேட்டாரோ தெரியல புலைப்பாடியில் பிறந்து படையடிக்கிற மனுஷனுக்கு சிவபெருமான் மேல பக்தி வந்துச்சு பிறந்து உணர்வு தொடங்கிய பின் கண்ணி பெருந்தகை வேற நினப்பு கிடையாது வருபிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராய் அடித்தொண்டின் நெறி நின்றார் பிறப்புக்கு தகுந்தா போல திருத்தொண்டு அவரால் என்ன முடியுமோ அப்படி திருத்தொண்டு கோயிலுக்கு திருத்தொண்டு கோயிலை பற்றி நினைக்காத மக்கள் வாழ்ந்த இடம் இவருக்கு கோயிலை தவிர வேற நினைப்பு கிடையாது ஆனால் கோயிலுக்குள்ள போகக்கூடாது அதை கேளுங்க அது இல்லை கோயிலுக்காக எல்லா பணியும் செய்யலாம் சிவா சிவா சிவா சிவா மரபுக்கேற்ற திருத்தொண்டு என்ன மரபுக்கேற்ற திருத்தொண்டு கோயிலில் ஒரு பெரிய மக்கள மாதிரி முழவு வச்சிருப்பாங்க இந்த சாமி வெளியில் வர்ற பொழுது மாட்டு மேலே வச்சு அடிச்சுக்கிட்டு வருவாங்க அதுக்கு தோல் கொடுப்பார் இவர் வீணைக்கு நரம்பு கொடுப்பார் சாமிக்கு கோரோசனை எடுத்துக்கொண்டே கொடுப்பார் இவரு உள்ள போகக்கூடாது வெளியே நின்று கொடுத்துட்டு வருவார் தன்னால ஆனது அதுக்கு மேல கிடையாது எப்ப பார்த்தாலும் சிவசிந்தனை இவங்க ஊருக்கு பக்கத்துல திருப்புன்கூர்னு ஒரு சின்ன ஊர் அந்த ஊருக்கு போறார் திருப்புன்கூருக்கு உள்ளே சிவபெருமான் நேர இவர் வாசப்படுத்து நிற்கிறார் உள்ள போகக்கூடாது புலையன் காலத்து கட்டுப்பாடு வெளியே நிற்கிறார் சிவபெருமான் தெரியல மாடு மறட்சி நிற்கிறது சில பேர் நம்ம மேடையில் பேச போனோம்னா முன்னால பேசிக்கிட்டே இருப்பான் நம்ம கிட்ட என்ன பண்ணியும் முடியாது அவனுக்கு என்ன பேரு நந்தி மறைக்கிற ஆடு மறைக்கிறது பெருமானே இந்த முரட்டு மாடி படுத்து கிடக்குது உன்னை பார்க்க முடியலையே நான் இங்கே இருந்து பார்க்க நினைக்கிறேன் என்னால் உள்ள வர முடியாது என் பிறப்பு தடை அதான் முக்கியம் அவர் மனசுக்குள்ள என்ன என்ன என் பிறப்பு தடை நான் தாண்ட குலத்தை சேர்ந்தவன் என் பிறவி தடை நான் கோயிலுக்குள்ள வரக்கூடாது கையை முடிச்சு கூட்டிகிட்டு போனா கூட நான் வரமாட்டேன் பாரு திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் பெருமானே உன்னை நேர்ல பார்த்து கும்பிடணும் நான் என்ன பண்ணுவேன் இந்த மாடு மறைக்குதே சிவபெருமான் சொன்னாரா நந்தி விலகு நந்தி விலகு அருள் அருளி புலப்படுத்தார் சற்றே விலகி இரும்பிள்ளாய் கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திர கேட்டனர் மாடே கொஞ்சமலையிறு சற்றே விலகி இரும்பிள்ளாய் சந்நிதானம் மறக்கிதாம் போகலாம கூடாதா போக கூடாது நம்ம பிறவி மட்டமான பிறவி உள்ள விட மாட்டாங்க நம்ம போக கூடாது வேண்டாம் போகண்டாம் போகணுமே ஆசை இருக்கேன் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நம்ம நினைக்கிறோமில்ல கோயிலுக்கு நாளைக்கு போவோம்னு அது மாதிரி சிதம்பரத்துக்கு பிறகு தடை நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் அதனால அவருக்கு என்ன பேரு திருநாளை போவார்னு பேர் நட்சவம்புரி நம்மிடம் திருநாளை போவான் வந்திருக்கிறான் சற்றே விலகி இருபாய் இன்னைக்கும் திருக்குன்கூர்ல சிவலோகநாதர் கோயில்ல நந்தி விலகி இருக்கும் நேர சிவபெருமான பார்த்து கூப்பிடலாம் கோயிலுக்கு உள்ள சாமி தெரிஞ்ச உடனே சந்தோஷம் தாங்கல வெளியில வந்தால் ஒரு பள்ளம் இருந்தது கோயிலுக்கு போனா நம்மளால ஆனது என்னமாவது ஒரு தொண்டு செய்யணும் பணம் கொடுக்க முடிஞ்சவங்க பணம் கொடுங்க பணம் கொடுக்க முடியாதவங்க ஏதோ கோயில சுத்தம் பண்ணுங்க ஏன் தெரியும் கோயிலுக்கு தொண்டு செய்தால் இறக்கிற பொழுது போற மாதிரி போகும் அதுக்காகத்தான் கோயில்ல தூகேன் கூத்தாரேன் கோயில சுத்தம் பண்றது கோயிலுக்கு தண்ணி கொண்டாண்டு கொடுக்கிறது இதெல்லாம் பண்ண உடம்ப விட்டு உயிர் போற பொழுது கவலைப்படாம ஒரு பறவை போற மாதிரி போயிடுவான் அதுக்காகத்தான் ஞானிகள் அப்பரு சுவாமிக்கு என்ன வேலை உளவாரத்தை எடுத்து தெரு தெருவா போய் ஆலயத்தை பூரா சுத்தம் பண்ண பொண்ணியவாய் இவர் பார்த்தார் திருப்புங்கூருக்கு வந்தோம் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் என்னமாவது செய்யணும் கோயிலுக்குள்ள போக முடியாது முன்னால ஒரு பள்ளம் ஒ ஆடு ஆறு மாசம் இருக்கும் ஒவ்வொன்னா வெட்டி பள்ளத்தை குளமாக்கிட்ட நம்புங்க நாங்க மதுரையில் குளமாக்கிட்ட ஒரு மனுஷன் ராத்திரி பகலா வேலை பள்ளம் குளமாயிற்று நந்தனார் குளம் சிதம்பரம் போக ஆசை எப்படி போறது நந்தனார் சரித்திர கீர்த்தன கோபாலகிருஷ்ண பாரதி சொல்லுவார் நான் மார்கழி திருவாதரை பார்க்க சிதம்பரத்துக்கு போகணும் அப்படின்னு போய் முதலாளி கேட்டாராம் பண்ணை ஆர்டர் இதெல்லாம் நந்தனார் சரித்திர கீர்த்தனை இதெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லை முதலாளி லேண்டு ஓனர் மாடு சாப்பிடுற உனக்கு என்னடா மார்கழி திருநாள் மாடு தின்னும் உனக்கு மார்கழி திருநாளா நீ மாடு சாப்பிடுற மார்கழி திருநாள் கொஞ்சம் அழுத்திருச்சு நான் மாடு சாப்பிடுறேன் அந்த இனத்துல பிறந்துட்டாரா தப்பு விரவியனால தப்பு விரவியினால தப்பு போக கூடாது நான் என்ன செய்யறது குளம் தடை நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் ஒரு நாள் எப்படியாவது ஒரு நாள் ஆகும் இல்ல சில மனித கடைகள் எழுதி வச்சிருப்பேன் நாளை கடன் நம்ம ஆளு நாளைக்கு கடன் குடிப்பான் போர்டு இருக்குன்னு வருவேன் மறுநாள் அதே போர்டு அப்படியே இருக்கும் இன்று ரொக்கம் நாளை கடன் அது மாதிரி நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் ஒரு நாள் தாங்க முடியல எப்படியாவது சிதம்பரம் போகணும் சிதம்பரம் போகாமல் இருப்பேனும் என் ஜன்மத்தை வீணாக கழிப்பேனோ என்ன ஆசை நடராஜு நடராஜ மூர்த்தம் கையில உடுக்க வச்சிருப்பார் அதுல இருந்துதான் உலகம் பிறந்தது பின்வாங் தேரின் சொல்றீங்க பெரிய வெடிப்பு ஏற்பட்டது கையில உடுக்க உடுக்க என்பது படைப்புக்கு அடையாளம் ஒரு கைய ஆதரவா காட்டுவார் கவலைப்படாதாரா நான் பாத்துக்கிறேன் அது காப்பாற்றக்கூடிய அடையாளம் கையில நெருப்பு வச்சிருப்பார் தீ அனலேந்தி ஆடுவான் அது அழிப்பதற்கு அடையாளம் இந்த ஒரு ராட்சசன் முயலகன் மேல கால ஊனிணிப்பார் அவன் தான் மறைத்தன் அப்படின்னா என்ன அவன் மேல மிதிக்கிறார் அவனால திரும்பி இவரை பார்க்க முடியாது நமக்குள்ள கடவுள் இருக்கிறார் நமக்கு பல முறை அது தெரியலை என் முதுகு எனக்கு தெரியல அடுத்தவரை நான் தப்பு சொல்லிட்டு மறைத்தல் அருளல் எங்க தெரியுமா இடது பாதத்தை தூக்கி நிற்கிறார் அம்பாளுக்குரிய இடது பாதம் தூக்கி அருள் செய்கிறார் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அன்றும் காட்டக்கூடிய மூர்த்தி நடராஜ மூர்த்தி ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய மூர்த்தி அவர் ஆடினால் உலகம் ஆடு அவர் உலகம் பூரா நின்றோம் அஸ்திவாரமாக இருப்பவர் நடராஜ மூர்த்தி பூமியினுடைய சிதம்பரம் போகணும் போய் பார்க்கணும் புறப்பட்டு வந்துட்டார் ஊர் எல்லையில் நிற்கிறார் ஊருக்குள்ள போகலாமா மூவாயிரம் தீட்சிதர்கள் வீடு எங்க பார்த்தாலும் ஹோம புகை வேள்வி கை உடம்புக்கு நல்லது வேள்விகை உடம்புக்கு நல்லது அணுக்கதிரி இயக்கத்தை வெல்லக்கூடியதுகை நான் தாழ்த்தப்பட்டவன் என் பிறவி தடை நான் போகூடாது போகூடாது போக கூடாது வெளியிலேயே நின்றார் சுத்தி சுத்தி வர்றார் ஊறச் சுத்தி வர்றார் கடைசி ரொம்ப துணிச்சல் கோயிலுக்கு வெளியில போயிட்டார் ஊருக்குள்ள தெற்கு வாசல் பெருமானே.. பெருமான போய் நடராஜாவை கண்ணீர் விட்டு கதறினார் இந்த பிறவி தடையின் நினைக்கிறியா நான் கோயிலுக்குள்ள போகிறாழ்த்தப்பட்டவன் எழுந்து அந்தனாக மாறி நம்மை வந்த அனைவாய் சந்தோஷம் இருக்கு தடைந்த பிறவி எல்லார் கனவுளையும் போனால் மூவாயிரம் பெருமக்கள் தில்லை மூவாயிரவர் நந்தனாருக்கு எரி அமைத்து கொடுங்கள் நெருப்பு உண்டாக்கி கொடுங்கள் அவர் அதில் மூழ்கி நம்பால் வருவார் தெற்கு வாசல் மதில் சுவர் தீ உண்டாக்கினார்கள் இவர் கூட்டிகிட்டு வந்தார்கள் அப்போ ஒரு வரி அந்த வரி ரொம்ப முக்கியம் எல்லாரும் வந்து இவரை கூப்பிடுறாங்க யாரை கூப்பிடுறாங்க நந்தனாரை கூப்பிடுறாங்க ஐயரே முடிஞ்சு வச்சு ஒரு வார்த்தையேங்களா ஒருத்தர் அவங்க வந்து இவர் ஐயரே அப்புறம் எதுக்கு நெருப்பு இதனால நெருப்பு இந்த நெருப்புரை கிடையாது இவருக்கு ஐயரேங்கிற வார்த்தையை வைக்க வேண்டிய அவசியம் என்ன கண்ணப்ப நாயன ஐயர் திருநிலகண்ட யாழ்ப்பாணரே ஐயரே என்கிறார் நந்தனார்கிறார் இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி கை தொழுது நடமாடும் களல் உண்ணி அழல் அப்படியே வந்து நெருப்புல பாட்டிட்டார் எய்திய பொழுதின்கண் எரிய இம் மாய பொய் தகையும் உரு ஒழித்து புண்ணியமா முனி வடிவாய் வெண்ணூல் விளங்க வேடி முடி கொண்டு எழுந்தார் வெறுப்படாமுடி வடிவம் எல்லாரும் கும்பிட்டாங்க செம்மலர் மேல் வந்த தோன்றினார் மலர்ல வந்த அந்த பெருமா பெருமா போல தோன்றினார் கோயிலுக்குள்ள போனார் பெருமான பார்த்தார் நடராஜாவை பார்த்தார் கும்பிட்டு எல்லாரும் கூட போனாங்க திரும்பி பார்த்தாங்க ஒன்னும் தெரியல புரட்டாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படியே ஆண்டவனோட இரண்டரை கலந்து நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஏன் தீ குளித்த பட்டி மண்டபம் போடுறாங்க நந்தனார தாழ்த்தப்பட்டவர் சொல்லி நெருப்புல தள்ளிவிட்டாங்க சேர்க்கலார் சுவாமி ஐயரேன்னு வார்த்தை வச்சார் பாரியார் சுவாமி கொடுக்கிறார் அதுதான் முக்கியம் என்ன தெரியுமா சிவபெருமானுக்கு ஒரு பழக்கம் உண்டு என்ன பழக்கம் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பான் கவலையே கிடையாது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே பாண்டியராஜா மதுரையில் நடராஜ் அட்டை போய் நிற்கிறார் பாண்டியராஜாவுக்கு எல்லா கலையும் தெரியும் நடனம் மட்டும் தெரியாது இப்போ நடனக்கலையும் கற்றுக்கிட்டார் நடனக்கலை எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சு போச்சு நடராஜா நீ காலகாலமா ஆடி நிற்கிறீ உனக்கு கால் வலிக்காது நடராஜாவுக்க கால் வலிக்கணும் நீ அப்படி கேட்க கூடாது அவரு மனசு அவரு போட்ட கண்ணாடிய போட்டு நீங்க நடராஜா உனக்கு கால் ரொம்ப வலிக்குமே ஐயா கொஞ்சம் காலை கொஞ்சம் மாத்தி ஆடப்பூடாது அதெல்லாம் கிடையாது நான் நடராஜா சிவபெருமான் எனக்கு கால் வலிக்காது அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்ல சொல்ல உனக்காக கா மாத்தி ஆடு வேடிக்கை தானே சொல்ல மாதிரி வலிக்காது எல்லாருக்கும் தெரியும் சொல்லலாம் நீ என்னன்னு எனக்கு இருக்கோ உன் மன சந்தோஷம் எனக்கு முக்கியம் கால் மாறி ஆடினார் இன்னொன்னு பாடுங்க வந்தி அவளுக்காக வந்து மனுஷன் வந்தாரு ஏன் நினைச்சு ஒரு பார்வை பார்த்தா எல்லா கரையும் உயராதா இது எதுக்கு மன்னத்துக்கு தரலை வைக்கணும் அவளுக்கு ஆசை எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும் அவளுடைய காரியம் நடக்கணும் அவள்கிட்ட நிறைய நாள் புட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்காரு அவங்க புட்டு வியாபாரம் பண்ற பொழுது சிவார்ப்பணம்னு சொல்லித்தான் புட்டு வியாபாரம் பண்ணுவாங்க அப்போ உனக்கு மனசில் எப்படி சந்தோஷமும் அப்படி காட்சி கொடுக்குறேன் இவர் உடம்பு புலை உடம்பு இடி பிறப்பு இடிபிறப்பு இடிபிறப்பு மனசில் ஒரு தாழ்வு மனப்பான் இதோட கோவிலுக்குள்ளே போனால் நான் பண்ண சரியோ தப்போ இந்த பிறவியோட வந்துட்டேனே சரியோ தப்போ மனசு சொல்லுமா இல்லையா இன்னும் புரிகிறாப்புன்னு சொல்கிறேன் சீதாதேவிய ராமச்சந்திரமூர்த்தி நெருப்புல போட்டாராம் கோபம் வருதா இல்லையா ராமரா இருந்தாலும் சீதையை அக்னி பிரவேசம் பண்ண வச்சது தப்பு நிறைய பற்றி மண்டபம் பேசுறான் புனிதமானவள் உயர்ந்த இடமாக ஆக்கியவள் அவளை வேற ராவணனை விட மோசமான இவன் போய் நெருப்புல இறங்குன்னு சொல்லலாமா நெருப்புல இறங்குற பொழுது அவளை தடுக்க வேண்டாமா ஊந்திர சொல்லாமா ஏ மோசமான கடுமையா பேசாத வந்து தெரியுமா சொன்னு கொள்ள ஒரு எண்ணம் அடுத்தவன் வீட்டுல பத்து மாசம் பன்னெண்டு மாசம் இருந்துட்டேன் இனிமே என்ன வீட்டுக்குள்ள வராதுன்னு சொன்னா நான் கற்பு கரசிங்கிறது எப்படி தெரியும் எப்படி தெரியும் மனசுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்னொருத்தர் இல்லத்தில் இருந்துட்டு வந்துட்டு இல்புக்தக்கலை எண்ணில் யானுடை கற்பினை எப்பரிசி இழைத்து காட்டுகிறேன் நீ வீட்டுக்கொள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணா நான் கற்பு எப்படி நிரூபிப்பது உள்ளுக்கே தகராறு நாளைக்கு இப்படியே கூட்டிக்கிட்டு போனான்னு வச்சுங்க அயோத்திக்கு அவனை பார்க்குற போதெல்லாம் இந்த ஆள் நம்மளை தப்பான்னு நினப்பானோ இந்த ஆள் நம்மளை தப்பான்னு நினப்பானோ அப்போ குடும்பம் எப்படி இருக்கும் ராமனுக்கு புரிஞ்சது இப்போ நெருப்பில் இறங்கி அக்னி பகவான் தூக்கிக்கிட்டு வந்த உடனே எல்லாரும் ஒத்துவிட்டாங்க அக்னி பகவானையே இவள் கற்புத்தையும் சுட்டு விட்டது அப்பா இப்போ நிம்மதி எல்லாருக்கும் நிம்மதி அதே மாதிரி இவருக்கு மனசில் நான் தாழ்த்தப்பட்டவன் நான் புலையன் கோவிலுக்குள்ள போக கூடாது வெறுப்புல இறங்கிட்டியா இறங்கியாச்சு அந்தனா மாறிட்டியா மாறியாச்சு இப்ப நம்மட்டவா அப்பா ரொம்ப சந்தோஷம் நான் அந்தனாகி விட்டேன் இதுதான் நந்தனாருக்கு சிறப்பு வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பார் தன்னை அப்பொரு சுவாமி மதுரையில் வாழ்ந்த பாட்டு கருத்தடிந்து முடிப்பான் தன்னை உன் மனசுல என்ன இருக்கோ அதை செய்யக்கூடிய பெருமான் சிவபெருமான் நாதே திருநாளை போவார் என்ற நந்தனாருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாயிற்று நடராஜ பெருமானோடு இரண்டரை கலந்து விட்டார் நான்கு வரலாறுகள் இன்றைக்கு சிந்தித்திருக்கிறோம்